வணக்கம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நெருஞ்சி முள்ளு ஒரு நாவல் எழுதியவர் இத்தியாகலிங்கம் வாசிப்பது பிரீத்தா ஒன்று ரிக்ஸ் ஹாஸ்பிட்டல் காலை ஆறு இருபது மணியளவில் நீல அட்டையாக அந்த நீண்டு இரும்பு வண்டி வேகமாக வந்து சடுதியாக தனது வேகத்தை எழுந்து அந்த தரிப்பிடத்தில் வதுமையாக அடைக்கலமாகியது வேலை தொடங்குவதற்கு பத்து நிமிடங்கள் இருந்தாலும் அவசரம் யாரையும் விட்டு வைப்பதில்லை உள்ளே சென்று பலரும் சீருடை மாற்றிக்கொண்டு வேலை செய்யும் பகுதிக்கு செல்ல வேண்டும் அதனால் மணி ஆறு இருபதாக இருந்தாலும் வண்டி நிறைய வேலையாட்கள் கடமை உணர்வோடு அந்த மருத்துவமனைக்குள் பாய தயாராக இருந்தவர்கள் ஆசனத்தை விட்டு எழுந்து நின்றார்கள் ரிக்ஸ் ஹாஸ்பிட்டல் ஓஸ்லோவில் நான்கு மருத்துவமனைகளில் மிகவும் பெரிய நவீனமான மருத்துவமனை ஓஸ்லோவில் இறுதியாக கட்டப்பட்ட மருத்துவமனையும் இதுவே இதில் ஐந்து ஆயிரத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் வேலை செய்கிறார்கள் இந்த கட்டிட காட்டிற்குள் முதன் புகுபவர்களுக்கு எங்கே எப்படி போவது என்பது திசை தெரியாத இயற்கையின் காட்டிற்குள் அகப்பட்ட அவஸ்தையை தரும் பல கூறுகளாக பறந்து கிடக்கும் இந்த மருத்துவமனையின் ஒரு பக்கத்திலிருந்து மறுபக்கம் செல்வதற்கு பல நிமிடங்கள் செல்லும் அதைவிட தரிப்பிடத்திற்கு மறுபக்கம் நோயாளிகள் தங்கும் வசதி கொண்ட விடுதியோடு பல கட்டிட தொகுதிகள் இருக்கின்றன அவற்றுக்கிடையில் ஒரு ஆகாய பாலம் இருக்கிறது அந்த பகுதிக்கும் பிரதான கட்டட தொகுதிக்கும் இணைப்பாக பிறிதொரு ஆகாய பாலம் இருக்கிறது அனைத்து கட்டடங்களின் உச்சியிலும் சிவப்பு விளக்குகள் எரியும் அவை உலங்கு வானூர்திகளுக்கு எச்சரிக்கை வழிகாட்டி உலங்கு வானூர்திகள் இறங்கி ஏறுவதற்கு பிரத்யேக தளம் உண்டு அவை அப்படி இறங்கி ஏறினால் அதன் எரிபொருள் மனம் மூடியிருக்கும் சலரங்களை ஏமாற்ற முடியாவிட்டாலும் சுத்தமான காற்றை உள்ளே கொண்டு வரும் குழாய்கள் மூலம் உள்ளே வந்துவிடும் சிறிது நேரத்தில் வந்த மனம் அதே வேகத்தில் மறைந்தும் போய்விடும் கட்டிடத்துக்குள் இருக்கும் வழியை சமநாக்கும் இயந்திரங்கள் அதற்கு துணிப்போகும் ரிக்ஸ் ஹாஸ்பிட்டல் ஏ என்று பல தொகுதிகளை கொண்டது ஒவ்வொரு தொகுதியும் பல கிளைகளை கொண்டன அந்த கிளைகள் குறைந்தது நான்கு மாடைகளை கொண்டன அதைவிட இடைத்தளம் ஒன்றும் நிலக்கீழ்தளமும் பிரிதாக உண்டு இந்த கட்டிட தொகுதிகள் ஒன்று இரண்டு மூன்று என்று பல கிளைகளாகப் பிரிந்து செல்லும் இப்படியாக பறந்து கிடக்கும் அந்த மருத்துவமனை ஓஸ்லோ பல்கலைக்கழகத்தோடு இணைந்து பல ஆராய்ச்சிகளை செய்து வருகிறது அதற்கென்றே பல பகுதிகள் உள்ளன அதற்குள் ஒரு பெரிய நூல் நிலையம் நூல் நிலையம் இரண்டு உணவகங்கள் அதில் ஒன்று வேலை செய்பவர்களுக்கு மற்ற எது நோயாளிகளுக்கும் அவர்களோடு வருபவர்களுக்குமாக தனித்தனியாக இருக்கிறது அதைவிட ஒரு சாப்பாட்டு அறை இருக்கிறது அதோடு ஒரு மருந்து கடையும் உண்டு இப்படியாக பல வசதிகள் அங்கு உண்டு அவற்றில் பல விறுவரை நடத்தும் அரங்கங்கள் மாபெரும் சமையல் அறை என்று மேலும் அவற்றின் பட்டியல் நீண்டு கொண்டே செல்லும் இவற்றை விட இந்த கட்டிடங்களுக்கு கீழே உள்ள தளம் நீண்டு செல்லும் அங்கே பொருட்களை உள்வாங்கும் பகுதி தொடக்கம் செலவை செய்யும் இடம் என பல பகுதிகள் இருக்கின்றன இப்படியாக மாபெரும் தொழிற்சாலையாக இந்த மருத்துவமனை நித்தமும் இருபத்தி மணி நேரமும் உறக்கமின்றி இருக்கும் இப்பெரும் மருத்துவமனையை சுத்தமாக வைத்துக் கொள்வதற்கு ஒரு அணி இருக்கிறது அதில் பல நாட்டவர்கள் வேலை செய்கிறார்கள் அந்த அணியில் இழத்தமிழருக்கும் முக்கிய பல இடங்கள் உண்டு அப்படியான ஒரு இடத்தை சந்திரன் தனக்கென தக்க வைத்துக் கொண்டான் ஈழத்திலிருந்து வந்தவுடன் நோர்வே பணத்தை இலங்கை பணத்துக்கு பெருக்கி பார்த்து எந்த வேலையாக இருந்தாலும் சரி என்று வீழ்ந்தவர்கள் வீழ்ந்தவர்களே அதில் சந்திரனும் ஒருவன் இந்த மருத்துவமனையில் கழுவும் வேலை தொடக்கம் ஆராய்ச்சி செய்யும் வேலை வரை இழத்தமிழர்கள் வேலை செய்கிறார்கள் என்பது கண் காணும் உண்மை சிலர் பணம் வேண்டாம் படிப்போம் என்று படித்தவர்களும் உண்டு அவர்களுக்கு இப்பொழுது நல்ல வேலைகளும் உண்டு அன்று எட்டு மணி இருக்கும் சந்திரனுக்கு சவாரி செய்யும் வேலை சவாரி செய்யும் வேலை என்றால் குதிரையில் ஏறி குன்றுகள் தாண்டும் சவாரி அல்லாது அதற்கு பதிலாக இது நிலத்தை துப்புரவு செய்யும் இயந்திரத்தை ஓட்டி அந்த மருத்துவமனையின் பல துப்புரவு செய்யும் வேலை அன்று சந்திரன் கண்ணாடி எனப்படும் ஒரு வீதி போல் அமைந்திருக்கும் பகுதியை துப்புரவு செய்ய தொடங்கினான் அது உதாரணமாக B1, B2 பி டூ இடையே தொடங்கி அப்படியாக வரும் பல கட்டடங்களை ஊடறுத்து நீண்ட பாதையாக தொடர்ந்து செல்லும் அப்படி அவன் அந்த இயந்திரத்தை ஓட்டும் போது தாண்டி பலர் சென்றார்கள் இந்த மருத்துவமனைக்கு தினம் தினம் ஆயிரம் ஆயிரம் நபர்கள் வந்து போவார்கள் அவர்களை பார்ப்பதும் பார்த்ததும் அதை மறந்து போவதும் அவன் இயல்பு அன்றும் தனது இயல்பை தொடர்ந்தான் அப்போதே அவள் வெள்ளை முழுநீள சீருடையுடன் சிரித்த வண்ணம் அவனைத் தாண்டிச் சென்றாள் அவளை பார்த்த அவனுக்கு தலைக்குள் ஏதோ செய்தது ஒரு கணம் அவன் தனது இயந்திரத்தை நிறுத்தி அவள் போவதை பார்த்த வண்ணம் நின்றான் அவளும் அதை அறிந்தவள் போல ஒரு கணம் திரும்பி அவனை பார்த்துவிட்டு அவசரமாக சிரித்து கொண்டு சென்றாள் யார் அவள் என்பது அவனுக்கு தெரியாது அவளை அவன் இதுவரையும் பார்த்ததே இல்லை அவளது சீருடையை பார்த்தால் அவள் மருத்துவராகவோ அல்லது அதற்கு இருக்க வேண்டும் வெளிநாட்டிற்கு சென்று மருத்துவம் படிக்காது இங்கேயே மருத்துவம் படிப்பதோ அல்லது படித்துவிட்டு வேலை செய்வதோ என்றால் அவள் மிகவும் கெட்டிக்காரியாக இருக்க வேண்டும் என்பதும் சந்திரனுக்கு விளங்கியது அவள் ஒரு பார்வையில் அவனது இதயத்தை அவனிடமிருந்து பிடுங்கி எடுத்துக்கொண்டு சென்றதான உணர்வில் அவன் துடித்தான் பின்பு தன் இப்படி அவஸ்தைப்படுவது சரியா என்று ஒரு கணம் எண்ணினான் பல தமிழ் பெண்களை அவன் இங்கே கண்டிருக்கிறான் பார்ப்பார்கள் பார்த்துக்கொண்டே போவார்கள் அந்த கணத்தோடு அவை முடிந்துவிடும் ஆனால் இவள் நினைவு மாத்திரம் அவனை தொடர்ந்து தொல்லை செய்தது அவள் போய்விட்டாள் இங்கு ஒருதரம் பார்த்த நோயாளிகளை மறுதரம் பார்ப்பது அபூர்வம் ஒரு தரம் பார்த்த அறிமுகம் இல்லாதவர்களை மறுமுறை பார்ப்பதும் அப்படியே இவளை இனி பார்க்க முடியுமா என்பதை கேள்வியாக இருக்கும்போது அவளை பற்றி சிந்திப்பதில் என்ன பிரயோஜனம் இருக்கிறது என்கின்ற கேள்வி அவனுள் எழுந்தது அவளை பற்றி சிந்திக்காது வேலையில் கவனம் செலுத்த வேண்டும் என்று எண்ணினான் ஆனால் அடுத்த கனமே அவள் நினைவு அவன் மனதை நெருப்பியது சி என்ன அவஸ்தை இது என்று எண்ணிய வண்ணம் அவன் தனது வாகனத்தை மெதுவாக செலுத்த தொடங்கினான் 2. சுகந்தி சுகந்தியின் கண்களிலிருந்து சந்திரனை பிடித்து அதற்குள் செருகி வைத்தது போல குளிரோடு சேர்ந்த பளிங்கான ஒளிப்பட்டு தெரிக்கும் அது பல நெஞ்சங்களைத் தாண்டி இதயத்தை வருடுவதை அவள் கண்களை பார்க்கும் எதிர்ப்பாளர் உணர்வதுண்டு ஐந்தடி மூன்று அங்குல உயரம் கொண்ட அவள் ஐம்பத்தி இரண்டு கிலோ எடை கொண்ட கட்டழகி செதுக்கீது போன்ற குத்திட்ட அவள் கொங்கைகள் எப்போதும் முறைப்பதான தோற்றத்தில் இருக்கும் உடத்தை தாண்டும் கருப்பு வயிறு எலைகளாலான அவள் அழகு பளப்பளக்கும் கூந்தல் பாரம் தாங்க முடியாது பாபமாக வளையும் அவள் மெல்லிடை காதில் சிவப்புகள் பதித்த காதணிகள் கையில் பொன் நிறத்தில் மின்னும் கை கடிகாரம் அதற்கு மேல் அவள் எந்த அணிகளும் அணிந்திருக்கவில்லை அந்த கடிகாரத்தையும் அவள் வேலை செய்யும்போது அணிந்து கொள்ள முடியாது அனைத்து உயிர்களின் இன்றைய உயிர் நாடியான ஒன்றும் அவள் கையில் இருந்தது அலைபேசி இன்று உலகையும் அதில் மனித மனங்களையும் இணைப்பதற்கும் பிரிப்பதற்கும் ஏதுவான ஒரு சாதனமாக மாறிவிட்டது என்பது உரைக்க தேவையற்ற உண்மையாகும் இப்படியாக தோன்றிய அவளை தேவதை என்று சொல்ல முடியாவிட்டாலும் அழகான பெண் என்பதில் யாருக்கும் மறு கேள்வி எழாது எழவும் முடியாது சுகந்திக்கு வரிசை தப்பாது செதுக்கியது போன்ற பட்கள் மெல்லியதில்களுக்கு செம்மையான சாயம் தரும் ஒரு புதிய அழகு மின்நாதம் பேசும் அவள் சங்கீதம் பேசும் குரல் சுகந்தியோடு பழகுபவர்களுக்கு அவளை உடனடியாக பிடித்துவிடும் என்பது சர்வ நிச்சயம் அந்த அழகு அவன் கண்களை விட்டு மறைந்து போனது அவனுக்கு மிகவும் மன வருத்தமாயிருந்தது இருந்தும் அவன் அதை புறம் தள்ளி தனது வேலையை தொடர்ந்தும் செய்வதில் அக்கறை காட்டினான் அவன் பாடுபட்டு வேலை செய்தாலும் அடிக்கடி அவன் மனது அவனை ஏமாற்றியது சுகந்தி ஓர் அறை கொண்டு அடுக்குமாடு குடியிருப்பு ஒன்றை வாடகைக்கு எடுத்து அவளது உயிர் தோழி விம்லாவோடு ஓஸ்லோவில் உள்ள நீடாலனில் வசித்து வந்தாள் இருவரும் இரண்டாயிரத்தி பத்தில் ஐநா மூலம் அகதி அந்தஸ்து கிடைத்து நோர்வேக்கு வந்தார்கள் அப்படி அகதிகளாக வருபவர்கள் மிகவும் குறைவே அந்த குறைவானவர்களில் இவர்கள் இருவரும் அடங்குவார்கள் அவர்கள் அப்படி அகதிகளாக வந்த காரணத்தை யாருக்கும் சொல்ல விரும்புவதில்லை அந்த வரலாற்றில் வேதனை மட்டுமே மிஞ்சியிருப்பது யாருக்கும் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை செயல் முக்கியமே தவிர செய்தவன் முக்கியம் என்பது அவள் கொள்கை இதை மீறி அந்த வேதனையை மீட்பது நெஞ்சை அறுத்து அவர்களை நித்தமும் இடைவிடாது வதைக்கும் நினைவுகள் அந்த ஞாபகமாக அலை அலையாக வந்து செல்லும் அதை விரும்பாத அவர்கள் அதை பற்றி பொதுவாக கதைப்பதில்லை கதைப்பது இல்லை என்பதோடு கதை முடிந்து விடுவதில்லை கதை நோண்டும் பயல்வான்கள் நம்மில் பலர் உள்ளார்கள் அப்படியானவர்களிடம் அகப்பட்டால் சுகந்திக்கு ஏழாவது நகரத்தில் விழுந்ததான அவஸ்தை தொடரும் சுகந்திக்கு அவன் தன்னை பார்த்தது நன்கு தெரியும் அப்படி பலர் நித்தமும் பார்க்கிறார்கள் பார்த்தவர்கள் சிரிக்கலாம் சிரிப்புக்கு பதில் சிரிப்பை பரிசாக கொடுக்கலாம் இவையெல்லாம் ஒரு பழகிப்போன சம்பிரதாயம் அந்த கணத்தோடு அவை முடிந்து போக அவர் யாரோ நாம் யாரோ என்பதாக இருக்கும் அப்படியானதே அவள் அன்றாட அனுபவம் அப்படியே இதுவும் என்பதில் அவளுக்கு எந்த சந்தேகமும் முதலில் இருக்கவில்லை இருந்தாலும் அவன் நினைவு ஏனோ திடீரென தோன்றியது அவன் அழகாகவே இருந்தான் இதைவிட கற்பனையான அழகை தேடி காலத்தை போக்குவது அவள் நோக்கமில்லை அவனுக்கு காதோறும் மெல்லிய கீறு போன்ற வெண் நரை மா நிறம் தன்னை விட அவன் நான்கு அங்குலமாவது உயரமாக இருப்பான் என்று அவளுக்கு தோன்றியது அகலமான மார்பு அழகான கண்களும் பரந்த முகமும் அவன் சொந்தம் அதில் தடித்த மீசை வலித்து பல பலவென மினுக்கிய தாடி அந்த இடத்தில் அல்லது கண்ணாடி தெருவில் அவனை மீண்டும் காணும் சந்தர்ப்பம் கூட கிடைக்கலாம் ஆனாலும் தான் ஏன் அவனை பற்றி சிந்திக்க வேண்டும் என்று அவள் எண்ணி வியந்தாள் அவளுக்கு அவன் தொழில் ரீதியாக ஒத்துவர மாட்டான் என்பதும் வேலை ஒரு இனிப்பு பாலம் ஆகாது என்பதும் விளங்கியது மன ரீதியாக ஒத்துப்போவதற்கு தொழில் ரீதியாக ஒத்துப்போக தேவையில்லை என்பதும் அத்தோடு அவளுக்கு விளங்கியது அவள் தனது அலுவலகத்தை வந்து விட்டாள் அங்கே அவளுக்கு நிறைய வேலைகள் இருந்தன இதை பற்றி பின்பு சிந்திக்கலாம் என்று எண்ணிய வண்ணம் அவள் தனது வேலையில் மூழ்கத் தொடங்கினாள் புற்றுநோய் பற்றிய ஆராய்ச்சி பிரிவில் சுகந்தி தற்போது வேலை செய்கிறாள் அவளுக்கு யாழ்ப்பாணப் பல்கலைக்கழகத்தில் மருத்துவம் படிப்பதற்கிடம் கிடைத்து மூன்று ஆண்டுகள் முடித்த பின்பே மூளையில் அந்த பிசகு ஏற்பட்டது அதனால் அங்கு மூன்று வருடங்கள் படித்ததை இங்கு நிரூபிப்பதற்கு ஒரு வருடம் பிடித்தது இறுதியாக அது ஏற்றுக் கொள்ளப்பட்ட பின்பு பலரும் வாயில் கை வைக்கும் அளவுக்கு அவளது திறமை இருந்தது என்பதில் யாருக்கும் சந்தேகமில்லை இப்போது இந்த மருத்துவமனையில் உள்ள ஆராய்ச்சியாளர்களில் அவளும் ஒருத்தி இங்கே அவள் வேலை என்று தொடங்கிவிட்டால் வேறு நினைவுகளுக்கும் அவளிடம் இடம் இருக்காது அதற்குள் மூழ்கி அதிலேயே கரைந்து போய்விடுவாள் இன்றும் அவள் வேலை தொடங்கினாள் என்னோ அவளால் வளம் இப்போ வேலையில் கரைந்து போக முடியவில்லை அவள் என்ன அவளுக்கு இன்று வியப்பாக இருந்தது மீண்டும் முயற்சித்தாள் அவள் மனதை அவளால் ஓரளவு வசப்படுத்த முடிந்தது அவள் ஒருவாறு வேலையில் மூழ்கினாள் இருந்தும் இடைக்கிடையே அதில் குழப்பம் ஏற்பட்டது அது அதிக நேரம் நீடிக்கவில்லை அவள் மீண்டும் விரைவாக தன் நிலை உணர்ந்து இவ்வுலகு வந்து விட்டாள் சுகந்தி வேலை முடித்து வெளியே வந்தபோது ஐந்து அவள் வழமையாகவே இப்படி பிந்தியே வேலை முடிப்பாள் பல பிரிவுகளில் வேலை செய்பவர்கள் அப்போது வீடு சென்று விடுவார்கள் சுகந்தி அழுப்போடு வெளிக்கிட்டு வீட்டிற்கு செல்ல நடைபயின்றாள் கண்ணடி தெருவாள் வரும்போது அவனை கண்ட இடத்தை இப்போது மீண்டும் பார்த்தாள் அவன் அங்கு இல்லை நின்றிருந்தால் அதிசயம் அந்த இடம் காலை இப்போது இல்லை அங்கு ஒருவரும் இங்கொருவரும் போய் வந்தார்கள் காலை நேரங்களில் சாறை மனித நடமாட்டம் இந்த தெரு என்பது கட்டிடத்துக்குள் உள்ள பாதை அதன் மேற்கூரை கண்ணாடியால் உளி சூரிய வெப்பத்தை கசிய விடுவதால் மிகவும் குறைந்த செலவில் மலிவான இயற்கையான வெப்பம் கிடைக்கும் இடம் அது அதே போல் குளிர்காலத்தில் குளிரையும் கசிய விடும் என்பது உண்மையே சுகந்திக்கு ஏமாற்றம் என்று என்றாலும் எதற்கும் கட்டுப்படாத எதிர்பார்ப்பு எழுந்து நிற்கத்தான் செய்கிறது தேவையற்ற சோர்வு என்கின்ற எண்ணத்தோடு அவள் நடந்தாள் மூன்று மீண்டும் சந்திப்பு அன்ற வேலையை பிரித்துக் கொடுத்த போது சந்திரனுக்கு கண்ணாடி பாதையில் மீண்டும் வேலை கிடைத்தது அங்கே வேலை கிடைத்ததில் அவனை அறியாதே அவனுக்கு சந்தோஷத்தோடு கூடிய பரபரப்பு ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு அவன் அடி மனதில் அது நடக்கலாம் என்கின்ற நப்பாசை யதார்த்தத்தை தாண்டி அவன் மனதின் நம்பிக்கையாக அவன் தாயிடம் செல்லும் கன்றாக தனது துப்புரவு வண்டியை எடுக்கச் சென்றான் அதை சரிபார்த்து எடுத்துக்கொண்டு கண்ணாடி பாதைக்கு அதை ஓட்டிச் சென்றான் பின்பந்த பாதையில் துப்புரவு செய்ய தொடங்கினான் துப்புரவு வேலைகளில் மிகவும் இலகுவான வேலை இது ஏறியிருந்து சவாரி செய்வதே இந்த வேலை வேலைகளை செய்யும் சந்திரனுக்கு இயந்திரத்தில் இருப்பதோ இலகுவாக வேலை செய்வதோ பெரிதாக தோன்றவில்லை அவன் மனதில் ஏனோ அந்த எதிர்பார்ப்பு சரி அப்படி அவளை கண்டாலும் எப்படி கதைப்பது எதை பற்றி கதைப்பது எந்த எண்ணமும் அவனிடம் இருக்கவில்லை மனம் பல விடயங்களுக்கு மிகவும் சுதந்திரமாக ஆசைப்படும் ஆனால் அதை செயற்படுத்துவதற்கு துணி விருப்பதில்லை இதுவும் அப்படியோ என்கின்ற சந்தேகம் இருந்தது. அப்படி விடாத அவளை கண்டால் ஏதாவது கதைக்க வேண்டும் என்று எண்ணினான் என்ன கதைப்பது அதை அவள் எப்படி எடுத்துக் கொள்வாள் சந்திரனின் கவனம் கண்ணடி பாதையில் இருந்தாலும் அவளை அங்கே காணவில்லை பதிலாக யார் யாரோ அவனை கடந்து போனார்கள் சிலருக்கு தலையாட்டி சிரிக்க அவர்களும் தலையாட்டி சிரித்தார்கள் சந்திரன் பொதுவாக அப்படி செய்வதுண்டு பொதுவாக தமிழ் ஆட்கள் என்று தெரிந்தால் அவன் நிச்சயம் அதை செய்வான் அநேகம் அப்படி செய்தால் அவர்களும் செய்வார்கள் தமிழ் ஆட்கள் மட்டுமல்ல மற்றவர்களும் அப்படி செய்வார்கள் அதில் பொதுவாக பிழைத்ததில்லை சில வேலை மாற்றம் சிலர் அவதியில் வணக்கத்தை அவதானிக்காது சென்று விடுவதுண்டு அவன் அதை குறையாக எடுத்துக் எல்லா மனிதர்களும் எல்லா நேரத்திலும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை சில நேரங்களில் அவர்களுக்கு ஏதாவது சிந்தனையாக இருக்கும் கவனிக்காது சென்று விடுவார்கள் அதையெல்லாம் ஒரு பொருட்டாக எடுத்துக் முடியாது அடுத்த நாள் என்பது புதிதாக பிறக்கும் ஒரு நாள் அனைத்தையும் மறந்து அன்றைய நாளை புதுமையாக தொடங்க வேண்டும் என்பது அவன் எண்ணம் பிட்டக்குறை தொட்டக்குறையை அடுத்த நாளுக்கு எடுத்துச் செல்லக்கூடாது என்பது அவன் நினைப்பு திடீரென உலங்கு வானூர்தி வந்து இறங்கிய சத்தம் கேட்டது அதை தொடர்ந்து மன்னனின் நாற்றம் உள்ளே வந்தது இது நித்தம் நடப்பதே அதை தொடர்ந்து அம்புலன்ஸ் ஆட்கள் கட்டிடத்திற்குள் ஒரு இளைஞனை கட்டிலில் அவசரமாக தள்ளிக்கொண்டு சென்றார்கள் இதில் சந்திரனுக்கு எந்த சுவாரஸ்யமும் இல்லை அவன் தொடர்ந்தும் கண்ணாடி பாதையை பார்த்து பார்த்து தனது வண்டியை செலுத்தினான் திடீரென சுகந்தி ஓட்டமும் நடையுமாக வந்தாள் அவள் தனியை வருவாள் என்கின்ற எதிர்பார்ப்பு சந்திரனிடம் அப்படி வந்தால் அவளை மறித்து அவளோடு கதை கொடுத்து தனது உறவை தொடங்குவது என்று அவன் திட்டம் போட்டிருந்தான் சுகந்தி தனியை வருவாள் என்ற அவன் கனவு தவிடு அவள் மருத்துவர் படைசூழ வெகு வேகமாக சென்றாள் அப்படி யாரையும் கவனிக்க நேரம் இல்லாத செல்பவளை எப்படி மறிப்பது சந்திரன் ஸ்தம்பித்து போய்விட்டான் அவனுக்கு வாய் எழவில்லை அவன் அவள் போவதை பார்த்த வண்ணம் நின்றான் அவள் அவனை பார்க்க முடியாத வேகத்தில் சென்றாள் சந்திரனுக்கு ஏமாற்றமாக இருந்தது மேலே ஆய்வகத்தில் வேலை செய்யும் தமிழ் பொறியியலாளர் அங்கே வந்தார் அவர் சந்திரனை பார்த்து என்ன சந்திரன் பார்த்து ஓட்டுங்க கவனம் எங்கேயோ இருக்குது போல என்றார் சந்திரனுக்கு அப்போதே முதன்முறை தனது கவனம் பிசகிப்போனது விளங்கியது அவன் வழிந்த வண்ணம் அப்படி ஒன்றுமில்ல ஒரு சின்ன யோசனை என்றாலும் பெரிய தப்புதான் நன்றி அண்ணே நீங்கள் என்னை இந்த உலகுக்கு கொண்டு வந்துட்டீர்கள் என்ன நீங்களும் விசி போல இருக்குது அப்படி இல்லை அங்கையும் இங்கையும் அலைய வேண்டிய வேலை அது நல்லதுதான ஒரே இடத்திலிருந்த நிறைய வருத்தம் வரும் இப்படி வேலை செய்யற இடத்திலேயே அலைஞ்சு திரிஞ்சு வேலை செய்தா வேலையும் ஆச்சுது உடற்பயிற்சியும் ஆச்சுதானே உண்மை எனக்கு இந்த வேலையை பிடிச்சதும் அதுதான் அதோடைய தேவையில்லாத தொந்தரவும் இல்ல உங்களுக்கு அதிர்ஷ்டம் சொல்ல வேண்டும் எங்களை வேலையில வர வர இருக்கிக் கொண்டே போகிறாங்கள் மேல இருக்கிறவங்களுக்கு சம்பளம் உயிர் வேண்டா எங்களுக்கு வேலைப்பழு அதிகமாக்குறது என்று போகுது அவங்கட திட்டம் என்ன செய்கிறது நாங்கள் படிக்காமல் விட்டது எவ்வளவு தப்பு என்றது இப்ப விளங்குது அது உண்மை எப்பவும் அடிமட்டத்தில் முதல்ல கை வைப்பாங்கள் பணக்காரன் தொடர்ந்தும் பணக்காரனாகிறான் பிச்சைக்காரன் தொடர்ந்தும் பிச்சைக்காரனாகிறான் அது எங்கேயும் மாறாத பொது விதி போல இருக்குது நீங்கள் சொல்லுறது உண்மை என்னை வருங்காலத்துல படிக்காமல் இருக்கவே கூடாது நாங்களும் வந்த உடனே படிச்சிருக்க வேணும் இலங்கை காசுக்கு பெருக்கி பார்த்துட்டு படிப்பை கிடப்புல போட்டாச்சுது அதுகின்ற விளைவு நீண்ட காலத்தில் இப்ப விளங்குது படிச்சா கூட காணாது ஒரு பட்டதாரியா இல்லாட்டி அதுக்கு மேல இருக்க வேணும் அதோடு படிக்காத வேலையை வெளிநாட்டுக்காரருக்கு தாரை வார்த்து கொடுத்ததுல அதுல வார கெடுபிடுகளை உரமா தட்டி கேட்கவும் அங்கே ஆட்கள் இல்லை அதுக்குள்ள போகாமல் இருக்க வேணுமென்றால் நிச்சயம் உயர உயர படிக்கத்தான் வேணும் நீங்கள் சொல்றது உண்மை இனி நாங்கள் படிக்க இயலாது ஆனால் பிள்ளைகளை கவனமா படிப்பிக்க வேண்டும் அப்படி என்றாதான் அவங்களுடைய காலமென்றாலும் நல்லாயிருக்கும் சரி நான் வாரன் சரி சரி எங்களையும் பார்த்து கொண்டு திரிவாங்கள் நானும் வேலையை தொடர்வோம் அவர் அதன் பின்பு போய்விட்டார் சந்திரனுக்கு இந்த இடத்தை முடித்துக்கொண்டு ஈ பக்கம் செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது அதற்கு மேலும் இங்கு நின்று மெனக்கெட்டால் அது நோண்டியாகிவிடும் என்பது அவனுக்கு விளங்கியது அவன் தனது வாகனத்தை எடுத்துக்கொண்டு அப்பகுதியை நோக்கிச் சென்றான் சுகந்தி அந்த அவசர சிகிச்சை நோயாளியை தனது குழுவோடு நின்று அவதானித்துவிட்டு அது முடிய ஆராய்ச்சிக்கான பொருட்கள் சிலவற்றை எடுத்துக்கொண்டு திரும்பி வந்தாள் போகும்போது இருந்த அவசரத்தில் சந்திரனை கவனிக்க முடியவில்லை என்றாலும் அவன் அங்கே நின்றது அவள் கடை கண்ணில் பதிவாகி இருந்தது ஆனால் அந்த அவசரத்தில் ஒரு சொல் கூட கதைக்க முடியாது என்பது அவளுக்கு விளங்கியது ஏன் பார்க்கவே முடியவில்லை என்பதே உண்மை இப்போது நிற்பானா என்கின்ற ஒரு நப்பாசு இருந்தது ஆனால் கண்ணாடி பாதிக்கு வந்தபோது அது நப்பாசு என்பது முழுமையாக விளங்கியது ஏமாற்றமே ஆனாலும் அதை அவள் எதிர்பார்த்திருந்தாள் அதனால் தன்னை சமாளித்துக் கொண்டு அவள் தனது ஆராய்ச்சி அலுவலகத்தை நோக்கி நடந்தாள் நான்கு சுப முகூர்த்தம் சாரி சாரியாக மனிதர்கள் கண்ணாடி தெருவால் பயணித்தார்கள் அதில் கண்ணை பறிக்கும் பல அழகுகள் அதில் பல வர்ணங்கள் வடிவுகள் ரசன இருந்தால் ரசித்துக்கொண்டே இருக்க தோன்றும் பாதை அது கடை திருப்போலவே கலகலப்பாய் ஆனால் இங்கு வியாபாரத்துக்கு மனிதர்கள் வருவதில்லை பலர் வருத்தத்தால் வருகிறார்கள் பலர் வருத்தமானவர்களை பராமரிக்க அல்லது பார்க்க வருகிறார்கள் பலர் அந்த பெரிய மருத்துவமனை இயங்குவதற்கான மற்ற அளவல்களை செய்ய வருகிறார்கள் அப்படியாக வருபவர்களில் அழகு அதற்கு பால் இனம் நிறம் மொழி என எந்த வேறுபாடும் இருப்பதில்லை அழகை ரசிக்கும் இரு கண்கள் வேண்டும் அழுக்கற்ற மனதோடு இயற்கையை விளங்கிக் கொள்ள வேண்டும் அவை அனைத்தும் சந்திரனிடமிருந்தன அவன் ரசிகன் வேலை செய்து கொண்டே ரசிகனாக வாழும் பாக்கியம் அவனுக்கு கிடைத்திருந்தது அவன் கிடைத்த பாக்கியத்தை துஷ்பிரயோகம் செய்வதில்லை ஆனால் இப்போது அவனால் அப்படி ரசிகனாக இருக்க முடியவில்லை அவன் மனம் கொழும்பி போயிருந்தது தன் பார்க்க வேண்டியதை மட்டும் மனதில் இருத்தியதால் தன்னை சுற்றி இப்போது கடந்து போகும் அழகுகளை அவன் மறந்து போனான் பார்த்து பார்த்து களைத்து விட்டான் இன்றும் காணவில்லை இனி அவள் வரமாட்டாள் என்கின்ற முடிவோடு ஈ பிரிவை நோக்கி செல்வதற்காய் வண்டியை திருப்பினான் அப்போது கற்பனை நிஜமாவது போல் அவள் சி பிரிவிலிருந்து வந்தாள் சந்திரன் வண்டியை நிறுத்திவிட்டு அப்படியே அவள் வண்டி அருகே வந்ததும் கதைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடே முதலில் காத்திருந்தான் சந்திரனுக்கு தான் அப்படி அவளோடு சரியா என்கின்ற கேள்வி அதை அடுத்து எழுந்தது அவள் ஒரு மருத்துவர் அதிலும் ஆராய்ச்சியாளர் என்று கேள்விப்பட்டான் அப்படியே அவளுக்கும் இந்த வேலை செய்யும் தனக்கும் ஏதாவது பொருத்தும் இருக்கிறதா இது தப்பான எண்ணமில்லையா நான் இதை கேட்பது முட்டாள்தனம் இல்லையா அப்படியென்றால் அவளை மறிக்காது அதை பற்றி எதுவும் கேட்காது விடுவதே மேல் அதுவே சரியாக இருக்கும் தப்பாக கதைத்து அவமானப்படுவது உசித்தமானதில்லை வேண்டுமென்றால் எதையும் கூறாது தனியே ஒரு வணக்கம் வைத்துவிட்டு எனது வேலையை தொடர்வதே சரியாக இருக்கும் என்று எண்ணி சந்திரன் கொழும்பிய வண்ணம் அவளை பார்த்து கொண்டிருந்தான் அவள் அருகே வந்தவுடன் வணக்கம் சொல்ல வேண்டுமென்று இருந்தவனுக்கு அவள் அருகே வர வர அதற்கும் தனக்கு நான் எழாதென்று தோன்றியது அவள் அருகே வந்து விட்டாள் வந்தவள் சந்திரனை பார்த்தாள் சந்திரனும் அவளை பார்த்தான் சந்திரன் தனது வாயை திறக்க முடியாத அவஸ்தி அதை பார்த்து அருகே வந்த அவள் உயர்த்தி வணக்கம் நீங்கள் வணக்கம் சொல்ல மாட்டியலா என்று சந்திரனை பார்த்து வில்லங்கத்துக்கு கேட்டு அவனை எதிர்பாராது அதிர அவளாக இதை தொடங்குவாள் என்று அவன் எதிர்பார்த்திருக்கவில்லை அதனால் அவனுக்கு அது அதிர்ச்சியோடு கூடிய தடுமாற்றமாயிருந்தது அப்படியே இருந்தால் அவளை அவமானப்படுத்துவதா இருக்கும் என்பதை விளங்கி கொண்டு அவன் உடனடியாக ஐயோ அப்படியெல்லாம் இல்லை நீங்களெல்லாம் எங்களுக்கு வணக்கம் சொல்லுவீல் நான் நினைக்க இல்லை நீங்கள் வணக்கம் சொன்னது எனக்கு ஒரு வகையில் அதிர்ச்சிதான் அதுலதான் இப்படி வாயடிச்சு போனேன் என்றான் சும்மா அக்களெல்லாம் வேண்டாம் தமிழ் கண்ட தமிழ் வணக்கம் சொல்லாமல் விடுவாங்களா ஏன் இல்லை அப்படியும் சிலர் போவினம் ஆனா அநேகமான ஆட்கள் அப்படி செய்ய மாட்டினம் அது வேற விஷயம் அதைவிட நீங்கள் எங்கே நான் எங்கே என்று நினைச்சேன் ஏன் அப்படி சொல்லுறீள் இதென்ன சிலோனா டாக்டர் ரெண்டா கடவுளண்டு தலையில தூக்கி வச்சு கூத்தாடுறதுக்கு இங்க எல்லோரும் கிட்டத்தட்ட ஒன்றுதான் சின்ன சின்ன வித்தியாசம் மட்டும் இருக்குது அப்படி ஒரு காலத்தில் இருந்துச்சு இப்ப அதெல்லாம் இங்கேயும் மாறித்தான் போச்சுது இருக்கலாம் இருந்தாலும் இலங்கை மாதிரி இங்கு இல்லைதானே அது உண்மை இலங்கையை பல விஷயங்களில் இங்கு இருக்கிறதோட ஒப்பிட முடியாது என்றது உண்மைதான் அது சரி நீங்கள் ஊரில் எந்த இடம் நான் மாணிப்பாய் நீங்கள் நானும் மாணிப்பாய் தான் மாணிப்பாயில் நீங்கள் ஆற்றை மகள் நான் சிவமாஸ்டர் மகள் ஓ எனக்கு உங்களோட அப்பா அம்மா சொந்தக்காரர் எல்லாம் நல்லா தெரியும் அப்படியா எனக்கு தான் உங்களை ஞாபகம் இல்லை நான் வெளிக்கிடக்க நீங்கள் ஊரில் சின்ன ஆட்களே இருந்திருப்பீள் நீங்கள் யார் என்று எனக்கு சொல்ல இல்லை நான் லைட் என்ஜின் சதாசிவத்த மகன் ஓ அப்படியா உங்களோட அப்பாவை எனக்கு நல்லா தெரியும் அவற்றை வேலை அப்படி எங்கேயும் விசேஷம் வேண்டா என்ஜினோடே அவர் அங்கு நிற்பார் அதால எல்லாருக்கும் நல்லாய் அவரை தெரியும் இப்ப எப்படி இருக்கிறார் அவரு உயிரோடு இல்லை ஓ sorry பரவாயில்லை சரி நான் போக வேணும் இன்னொரு நாளைக்கு கதைப்பம் நிறைய வேலை இருக்குது ஓ சரி கதைப்பம் என்னையும் பார்த்து கொண்டு தெரிவாங்கள் சரி, சந்திப்போம் ஐந்து உணவகத்தில் அன்று காலை, காலைங் வையன் என்கின்ற சுதந்தரத திரைப்படத்திலிருந்து ரிக்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது எதேச்சியாக அவளும் அந்த வண்டியில் வந்ததில் சந்திரனுக்கு ஒரு பெரிய இன்பு அதிர்ச்சி அவன் அந்த சந்தர்ப்பத்தை நழுவவிட விரும்பவில்லை அதே அவன் பெரிதாகவும் காட்டிக்கொள்ளக் கூடாது என்பதும் விளங்கியது என்றாலும் மனது கேட்காது சந்திரன் அவள் இருந்திருக்கையை நோக்கிச் சென்றான் அவளும் சந்திரனை கண்டுவிட்டு அவனுக்கு இருக்கையில் இடம் விட்டு நகர்ந்திருந்தாள் அதில் ஒரு வரவேற்பை அவன் உணர்ந்து மனதில் புலங்காகிதம் அடைந்தான் இருந்தாலும் அதை கம்கட்டுக்குள் வைத்துக்கொண்டு நாங்கள் உங்களை இந்த திரிகளை காங்கிறதில்லையே என்று சந்திரன் கதையைத் தொடக்கினான் ஓ வழமையா எட்டு மணிக்குத்தான் நான் வேலைக்கு வாரணான் இன்னைக்கு ஒரு முக்கியமான பரிசோதனை காலமே செய்ய அதுதான் வெல்லன வாரன் ஓ அப்படியே நான் வழமையே இதுலதான் வருவன் நாங்கள் வேலை வெல்லன தொடங்கிடுவோம் சில இடங்களை மற்றவை வாரத்துக்கு முதல் துப்புரவு செய்ய வேண்டும் உங்களோட அலுப்பா இருக்கும் ஆனா எனக்கு கூடுதலா வண்டி ஓட்டுற ஒரு வகையில அது சொகுசான வேலையா இருக்குது சில வேலை கொஞ்சம் வேற வேலையிலும் வரும் அப்ப முறிவுதான் உங்களோட வேலை உடம்புக்கு கஷ்டம் இல்லாட்டியும் மூளைக்கு நிறைய வேலை இல்லையா ஓ அது உண்மை உங்களுக்கு எப்போ லஞ்சம் அது போல் ஓ வந்தியில் வண்டி தருப்பிடத்தில் நின்றது அப்ப சந்திப்பம் பன்னிரண்டு மணிக்கா ஓகே சந்திப்பம் சந்திரனுக்கு தலைக்கால் தெரியாத சந்தோஷம் அவளை கேட்பாள் என்று அவன் சிறிதும் எதிர்பார்க்கவில்லை சுகந்தியோடு ஏற்படும் உறவு எந்த சிக்கலும் இல்லாததா இருக்கும் என்கின்ற நம்பிக்கை அவனிடம் இருந்தது முக்கியமாக கல்யாணம் என்றால் அவள் என்ன சாதி என்பதே இப்போது முதல் கேள்வியாக அம்மா கேட்பார் என்பது அவனுக்கு நன்கு தெரியும் அம்மா அதில் எந்த விட்டுக் செய்து கொள்ள மாட்டார் என்கின்ற உண்மை அவனுக்கு விளங்கும் சுகந்தியும் தனது சாதியாக இருப்பதால் முக்கியமான தலையிடி ஒன்று தொலைந்து போயிற்று என்கின்ற நிம்மதி அவனிடம் மற்ற விடயங்களை சமாளிக்கலாம் இருவருக்கும் ஒத்துப்போனால் இது ஒரு நல்ல முடிவில் முடியும் என்பதில் அவனுக்கு பெரிய சந்தேகம் எதுவும் இருக்கவில்லை சுகந்தி தன்னை விரும்பினால் அது தனது பாக்கியம் என்றே அவனுக்கு தோன்றியது படிப்பு வேளை என்பதில் அவளோடு ஏணி வைத்தாலும் எட்டாத பொருத்தம் என்பது அவன் முடிவு ஏணி வைத்தாலும் என்பதை விட அவள் அதில் வேறு உலகம் தான் வேறு உலகம் என்று சொல்ல வேண்டும் நினைத்தான் சாதி கடுத்தது படிப்பையே பார்ப்பார்கள் என்பது சந்திரனுக்கு தெரியும் தனது வீட்டிலும் அவள் வீட்டிலும் இதற்கென்ன சொல்வார்களோ தெரியாது என்பது அவனது தொடர் அறிக்கும் கவலையாக இருந்தது அப்படி எந்த இடையூறும் வரக்கூடாது என்கின்ற பிரார்த்தனை அவன் மனதில் எழுந்திற்று அதேவேளை என்ன சொன்னாலும் அதில் பிடியாக நிற்கலாம் என்பதும் படிப்பு வசதி என்பன பிரச்சனையாக இருந்தாலும் அவை கடக்க முடியாத பிரச்சனைகள் இல்லை என்பதும் அவனுக்கு விளங்கியது அதனால் அதை நாம் கடக்கலாம் என்பது அவன் எண்ணமாகியது சந்திரனுக்கு திடீரென சிரிப்பு வந்தது அவள் சும்மா கதைத்தாள் இன்று கதைப்போம் என்று ஏனோ கேட்டாள் அதற்குள் எப்படி நான் இப்படி கற்பனை செய்ய முடியும் நான் ஏன் இப்படி கற்பனை செய்கிறேன் என்று எண்ணி வண்ணம் அவன் சென்றான் சந்திரன் சிரித்து கொண்டு வருவதை பார்த்த முகம்மத் வா சம்சேர் மேடை உனக்குள் என்ன நடக்கிறது என்று கேட்டான் இக்க நூவ ஒன்றுமில்லை ஏய் துருக்க நான் நம்பவில்லை சந்திரன் அதற்கு பதில் அளிக்கவில்லை அவன் சிரித்துக்கொண்டு வண்டியை நோக்கிச் சென்றான் வேலை செய்ய தொடங்கிய சந்திரனுக்கு வேலை ஓடவில்லை மனது வேலையை விட்டு வேறு எங்கெங்கோ தாவியது எப்போது பனிரண்டு மணியாகும் என்கின்ற ஏக்கம் அவனை வாட்டியது அவளும் இப்படி எதிர்பார்ப்பாளா என்கின்ற கேள்வி மனதில் எழுந்தது நிச்சயமாக என்கின்ற எண்ணம் அவனிடம் அதற்கு பதிலாக வந்தது ஆனால் நேரம் போகவில்லையே என்கின்ற கவலை அவனை வாட்டியது அதற்கிடையில் பொறுப்பான அதிகாரி வந்து மூன்றாவது மாடியில் அவசரமாக சில பகுதிகளை துப்புரவு செய்ய வேண்டும் என்று கூறினாள் நேரம் இருந்தது என்றாலும் இது என்ன புது வேலை என்கின்ற சளிப்பும் அதை மீறி வந்தது இப்போது தேவையில்லாத கதை வேண்டாம் என்றுவிட்டு அவன் அங்கே சென்றான் அதை முடித்துவிட்டு திரும்பும்பொழுது பதினொன்று ஐம்பதாக போய்விட்டது சந்திரன் விரைவாக சென்று தன் சாப்பிட போவதை கூறிவிட்டு சாப்பிடச் சென்றான் வழமையாக அவன் சாப்பாடு கொண்டு வந்தே சாப்பிடுவான் இன்றும் சாப்பாடு கட்டி வந்திருந்தான் இருந்தாலும் அவனது எடுத்துக்கொண்டு செல்லவில்லை இன்று அதற்கு புறநடை என்றுவிட்டு வேகமாக சென்றான் அவன் மனதில் திருவிழாவுக்கு போகும் குழந்தையின் பரபரப்பு இன்னும் தெரியாத சந்தோஷம் இழுத்துச் செல்வதான உணர்வு துர்கத்துக்கு பற்றுச்சீட்டு கிடைத்த மாதிரியான மகிழ்வு அவனிடம் அவன் மிகவும் வேகமாக சென்றான் அவள் வந்து காத்திருப்பாளோ என்கின்ற பதைவதிப்பு அவனிடம் அவன் அங்கே வந்தபோது அவன் நினைத்தது போலவே அவள் வாசலில் காத்து கொண்டு நின்றாள் உள்ளே சென்று அவள் அமர்ந்திருக்கலாம் உள்ளே சென்றால் எங்கே இருக்கிறாள் என்பதை கண்டுபிடிப்பது இலகு அல்ல அது பரந்த தேசம் அங்கே எவ்விடத்தில் இருக்கிறாள் என்பதை கண்டுபிடிப்பது ஆற்றில் போட்டு குளத்தில் தேடுவது போன்றதாகும் என்பது அவனுக்கு நன்கு தெரியும் அதனால் அவள் அங்கே நின்றது அவனுக்கு பெரும் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் தந்தது சுகந்தியும் சந்திரனை கண்டு அப்போது மலரும் அள்ளி போல தனது வதனத்தை மலர்த்தினாள் அந்த மலர்வு அவன் மனதை குளிர பண்ணியதோடு ஒருவித துணிவையும் அவனுள் தந்தது அவன் அவளை பார்த்து கட நேரமே வந்து என்றான் இல்ல இப்பதான் வந்த நான் உள்ள போவோம் என்றாள் ஓகே வாங்க இருவருமாக சென்று முதலில் தங்களுக்கு உணவு வாங்கினார்கள் சுகந்தி தனக்கு சலாட் எடுத்தாள் அத்தோடு குடிப்பதற்கு ஆப்பிள் பழரசம் எடுத்துக் கொண்டாள் சந்திரன் தனக்கு பாக்கெட்டையும் குடிப்பதற்கு கோப்பையும் எடுத்துக் கொண்டான் பின்பு இருவருமாக சென்று அமைதி கிடைக்கும் என்று ஒதுக்குப்புறமாக இருந்தார்கள் ஒதுக்குப்புறம் என்றாலும் சத்தத்துக்கு ஏதே எல்லை அது எங்கும் பிரசன்னம் அதன் பிரசன்னத்தையும் தாண்டி தங்கள் கதைக்க வேண்டும் என்று எண்ணினார்கள் மேசியில் இருந்தவுடன் உங்களுக்கு சலாத் தான் பிடிக்குமா என்று பார்த்து சந்திரன் கேட்டான் ஓ லஞ்சுக்கு இப்படி ஏதும் லைட் சாப்பிடுவன் பிறகு வீட்டை போய் சோறு சாப்பிடத்தானே வேணும் அதுதான் என்னுடைய முக்கியமான சாப்பாடு எனக்கு மூன்று நேரமும் முறைய வேணும் அதுதான் உங்களை பார்க்கவே தெரியுது ஆனா உங்களோட வேலைக்கு அது பெருசாக எங்களோட வேலை உங்களை மாதிரி உடம்பை முறையாமல் செய்யற வேலை என்றதால சாப்பாடும் அப்படித்தான் இருக்க வேண்டும் நான் இடைக்கிடையே உடற்பயிற்சியும் செய்வேன் அதெல்லாம் உடம்பை கொண்டோல வச்சிருக்கலாம் என்று நினைக்கிறேன் ம் கவனமா இருக்கிறீயல் நான் அந்த அளவுக்கு கவனம் இல்லை வேலை சில வேலை சுகமா இருக்கும் சில வேலை கஷ்டமா இருக்கும் வீட்டைப் போகக்கே எனக்கு அலுப்பா இருக்கும் அதுக்கு பிறகு சாப்பிட்டா கண்ணி செமிட்டும் பிறகு நித்ரையால எழும்பினா இருவாக்கிடும் அதுக்கு பிறகு எங்கே உடற்பயிற்சியெல்லாம் செய்ய முடியும் ஏன் வேலைக்கு சைக்கிள்ல வந்து போலாம் தானே இவ்வளவு தூரத்தையுமா பாதி தூரத்துக்கு பிறகு பாதி தூரத்துக்கு தேவானலை ஏத்தி கொண்டு போகலாம் தானே உங்களோட ஐடியாவும் நல்லாவத்தான் இருக்குது ஆனா அதே நேரம் வேலையால நடந்து போகிறதும் சுகமா இருக்கும் அழுப்பில் மனம் கேட்கறதில்லை ஆனா இனிமேலே அப்படி செய்ய வேண்டி வரப்போகுது போல இருக்குது அப்படியே என்னையே அப்படி கேக்குறீயள் ஓ நான் சும்மா சொன்னேன் என்று கூறி சந்திரன் சிரித்தான் சரி அப்போ சொல்லுங்க நீங்க தான் சொல்ல வேணும் நீங்க தான் லஞ்சு சாப்பிடலாம் என்று அப்ப நீங்கள் முதல்ல தொடங்குறதான் முறை இதுக்கு வேற முறையா நீங்க ஆம்பளை அதை முதல்ல மறக்க கூடாது அதனால நீங்க முதல்ல தொடங்குறதே சரி என்று நான் நினைக்கிறேன் இங்க வந்து இதெல்லாம் பாக்குறீங்களா அதுவும் ஆண் பெண் சமத்துவம் ததும்பி வழிய நாட்டுல நீங்கள் கதைக்கலாமா அது எனக்குத் தெரியும் நான் பொதுவாக சம்மதமும் இல்லை இருந்தாலும் இப்ப அது எனக்கு வசதியா இருக்குது என்னதான் புரட்சி மனத்தில் இருந்தாலும் காலகாலமா எங்களுக்கு ஊட்டி வளர்த்ததை லேச விட இயலாததானே அது உண்மைதான் என்றாலும் நீங்கள் டாக்டர் பெருசா வைக்கப்படாமல் நேரடியை கதப்பியில்லை எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு இப்படியே யார் தொடங்குறது என்று கதைச்சு கொண்டு இருக்கிறதுலேயே எங்களுடைய லஞ்ச் டைம் முடிஞ்சு போயிரும் அதெண்ட உண்மை நீங்கள் ஒன்று செய்யுங்க உங்களுடைய நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் ரெண்டையும் தாங்க நான் ரெண்டுக்கும் ஒரு நம்பரை தான் பாவிக்கிறேன் நான் நீங்கள் வித்தியாசம் வித்தியாசமாய் வச்சிருக்கிறீர்கள் போல இருக்குது ஐயோ அப்படியெல்லாம் இல்லை சிலர் அப்படியும் வச்சிருக்கணும் தானே அதால் கேட்டேன் உங்களுக்கு அது பிடிக்காட்டி ஈஸ்வரி பரவாயில்லை நான் சும்மா தான் சொன்ன நான் என்ற நம்பர் அவள் எண்களை கூறினாள் வாவ் கொஞ்சம் பொறுங்க நான் அதை முதல்ல என்ற போன்ல சரி, பதியங்க. என்னுடைய நம்பர் அவன் தனது எண்களை கூறினான் அவள் விரைவாக பதிந்தாள் சந்திரனின் அலைபேசியில் வாட்ஸ்அப் ஹலோ சொல்லியது சந்திரன் அதை ஏற்றுக்கொண்டு ஹலோ கூறினான் அதனால் எப்போதும் சுதந்திரமாக தகவல் பரிமாறி ஒரு கதவு சட்டென திறந்தது இனி நாங்கள் எப்பவும் கதைக்கலாம் நல்ல வசித்து தான் இது இப்ப மொபைலிருந்து கதைக்கிறதும் பிரிதானே நான் அப்படித்தான் ஒன்று எடுத்து வச்சிருக்கிறேன் என்ன டைம் அப்படி ஒன்று தான் இருக்குது ஆனா வாட்ஸ்அப் என்றா போட்டோ வீடியோ என்று லைவா பார்க்கலாம் அதைதான் நாங்கள் இங்கு வேலை செய்யற இடத்திலயும் அடிக்கடி பார்க்கலாமே அது உண்மை அது சரி நாங்கள் அடிக்கடி பார்க்க வேணும் விடிய ராமாயணம் விடுஞ்ச பிறகு ராமர் செய்திக்கு என்ன முறை என்று கேட்கற மாதிரி இருக்குது இது நான் ஒன்று உங்களை மாட்டேன் நீங்கள் விரும்பிய லஞ்ச அப்பட என்று நினைக்கிறேன் அவள் அதற்கு பதில் சொல்லவில்லை ஆனால் கொடுப்பிற்குள் சிரித்தாள் அதன் அர்த்தம் என்ன என்பது சந்திரனுக்கு விளங்கியது அவனும் சிரித்தான் நேரம் நெருங்கிக் கொண்டிருந்தது பிடித்தவர்களோடு இருக்கும்போது நேரம் பிடிக்காத வேகத்தில் கரைந்துவிடும் அப்படியே சந்திரன் எண்ணினான் இப்போது வந்தது போல இருக்கிறது ஆனால் நேரம் போய்விட்டது என்பதில் அவனுக்கு கவலையாக இருந்தது ஆனால் சுகந்தியோடு இவ்வளவு நேரமும் செலவு செய்ததில் மிகவும் மகிழ்வாய் இருந்தது என்ன யோசிக்கிறீள் இல்ல லன்ச் இன்னும் அரைமணித்தாலம் நீட்டிப்பமா எனக்கும் விருப்பம் தான் இருக்குது ஆராய்ச்சி கொண்டு செய்கிறேன் கட்டாயம் பரவாயில்ல நீங்க இப்ப போங்க நாளைக்கு இதே நேரம் லஞ்சுக்கு சந்திப்பமா நிச்சயமா அப்ப நான் வாரன் நானும் வாரன் இனி இங்கிருந்து என்ன செய்ய போறேன் என்று கூறி சந்திரனும் சிரித்தவனும் எழுந்தான் ஆறு காலநதியில் அடுத்த நாள் சந்திக்கும் திருப்தியுடன் சுகந்தி தனது ஆராய்ச்சி மையத்துக்கு சென்றாள் அதே மகள்வோடு சந்திரனும் தனது மீதி வேலையை பார்க்கச் சென்றான் இந்த கணத்தை விட்டால் எந்த கணமும் எம் வசப்படாத மாயையான இவ்வுலக மனித வாழ்வு அந்த கணங்கள் ஒன்றில் ஏற்கனவே அழிந்திருக்கலாம் அல்லது அது வராமலே போகலாம் சில வேலை அப்படியே வரலாம் அதற்காக யாரும் வாழாமல் இருக்க முடியாது வாழ்வு இப்படி மட்டுமே அமைய வேண்டும் என்றும் அடம் முடியாது இந்த உலக மாயை பற்றி எல்லாம் சந்திரனுக்கு எந்த கவலையும் இல்லை நாளை வரும் சுகந்தி சுகந்தமாக வருவாள் என்கின்ற உலகத்துள்ளலுடன் மீதி வேலையைத் தொடங்கினான் வேலை வீடு என்று காலம் போகத் தொடங்கினால் காலத்தோடு போட்டி போடுவது குதிரையில் போபவனை கழுதியில் போய் பிடிப்பது போல இருக்கும் அவள் நினைவு சந்திரன் மனதை அரித்தாலும் இரவு எப்படி போய் விடியில் எப்படி வந்தது என்று அவனுக்கு தெரியாது அவன் வழமை போல சுருங்கரதத்தில் வந்தான் அதில் ஏறும் பொழுது அவளும் வந்தால் நன்றாக இருக்கும் என்பது அவன் நினைவு அவன் நினைவு கனவாகியது அவளை அதில் காணவில்லை அது அவனுக்கு சிறிது ஏமாற்றத்தை கொடுத்தது என்றாலும் அவள் வழமையாக தொடர்ந்ததில் வருவதில்லை அதைப்போல அவள் இன்றும் வரவில்லை என்று தனக்குள் சமாதானம் செய்து கொண்டு அவன் வேலைத்தளத்திற்குள் புகுந்தான் அங்கே சென்று பின்பு அவனால் தொடர்ந்தும் அவளை நினைத்துக் கொண்டிருக்க முடியவில்லை அவன் வழமை போல தனது வேலையைத் தொடங்கினான் அதன் பின்பு அவள் நினைவு இருக்கிடையே வந்தாலும் வேலைப்பழு இன்று அதிகமாக இருந்ததால் நேரம் விண்ணில் போகும் கற்பனை குதிரையாக விரைவு காட்டியது பதினோரு மணி போல் அலைபேசியை எடுத்து பார்த்தான் அதில் ஒரு வாட்ஸ்அப் செய்தி வந்து இருந்தது என்ன என்றெடுத்து பார்த்தான் அதில் இன்று வேலை அதிகமாக இருப்பதால் தாங்கள் பலர் தொடர்ந்தும் வேலை செய்ய வேண்டி இன்று மதிய சாப்பாட்டிற்கு தன்னால் வர முடியாது என்றும் நாளை கட்டாயம் வருவதாயும் செய்தி அனுப்பியிருந்தாள் சந்திரனுக்கு முதலில் ஏமாற்றமாய் இருந்தது பின்பு தடுமாற்றமாய் இருந்தது இவள் உண்மையில் இதை தொடர விரும்புகிறாளா அல்லது இது ஒரு பொழுதுபோக்கா சிலவேளை அவளுக்கு இதில் விருப்பம் இல்லையா அதனாலேயே வராது இப்படி சாத்தி சொல்லுகிறாளா அப்படியே இருக்க வேண்டும் அவளின் படிப்பிற்கும் வேலைக்கும் என்னுடைய படிப்பிற்கும் வேலைக்கும் சரிவராது என்று நினைத்திருப்பாள் அவள் நினைக்காவிட்டாலும் யாரோடாவது கதைத்திருந்தால் அவர்கள் அப்படி சொல்லியிருப்பார்கள் அவளிடமிருப்பது மனம் சித்தமல்ல அது கலங்கியிருக்கும் இது எதிர்பார்த்ததே இதற்காக எல்லாம் கவலைப்பட முடியாது இப்படி ஆயிரம் வருகிறது ஆயிரம் போகிறது அதற்காக எல்லாம் கவலைப்பட்டுக் கொண்டு இருக்க முடியாது என்று எண்ணியவன் நேரத்தை பார்த்தான் மதிய சாப்பாட்டிற்கான நேரமாகிவிட்டது நல்ல காலம் சாப்பாட்டை கட்டி கொண்டு வந்தது அல்லது அதற்கும் வீண் செலவேற்பட்டிருக்கும் என்று எண்ணிய வண்ணம் அவன் சாப்பிட புறப்பட்டான் மனித வாழ்வில் எதிர்பார்த்தது எல்லாம் நடந்து விடுவதில்லை அப்படி நடந்தால் வாழ்வில் எந்த சுவாரஸ்யமும் இருக்காது வாழ்க்கை என்பது எப்படி அதனால இருக்கும் என்பது முழுமையாக மனிதனுக்கு விளங்காததில் புதைந்து கிடக்கிறது அதை விளங்கிக் கொண்டதாய் பலர் நினைக்கிறார்கள் அது நினைவல்ல கனவு என்கின்ற ஞானம் சிலருக்கு மட்டுமே விரைவாக அனுபவமாய் கிடைக்கும் பலருக்கு நீண்ட காலத்தில் மட்டுமே அது தித்திக்கும் சந்திரனுக்கு அந்த ஞானம் விரைவாக கிட்டியதான உணர்வு தான் நினைத்தது போல வாழ்க்கை அமையாது என்பதும் அது அமைவது போல அதை ஏற்றுக் என்கின்ற சமாதானமும் சி இந்த பழம் புளிக்கும் என்பது போல அவனுக்கு வந்திருந்தது இருந்தும் சுகந்தி சில வேளை அடுத்த என்கின்ற எதிர்பார்ப்பு அவனிடமிருந்தது ஆனால் அது நடக்கவில்லை அதன் பின்பே இந்த ஞானம் இன்னும் வலுவானது அதன் பின்பு அவன் அவளைப் பற்றி சிந்திப்பதை குறைக்க வேண்டும் என்று எண்ணினான் அதற்கு மாறாக அவளை பற்றிய சிந்தனை அவனுக்கு கட்டுப்படாது அதிகமாகியது அவனுடைய வேலைக்கு அது இடிஞ்சலாக இருப்பது அவனுக்கு கோபத்தையும் வெறுப்பையும் தந்தது மனது தருவது பற்றி கோபம் வந்தாலும் அவள் மீது இன்னும் அவனுக்கு ஒருவித மோகம் அடங்காது கிடந்து துடித்தது எது எப்படி இருந்தாலும் அவள் அலைபேசியில் தொடர்பு அவள் ஏன் அப்படி செய்யவில்லை என்பது அவனுக்கு விளங்கவில்லை அவளுக்கு தானே தொடர்பு கொண்டு கேட்பதற்கு விருப்பமாக இருந்தாலும் அப்படி செய்தால் அவள் தன்னை மிகவும் மட்டமாக நினைப்பாள் என்கின்ற எண்ணத்தினால் அவன் இதுவரை அப்படி செய்யவில்லை ஆனால் இனியும் அப்படி கௌரவம் பார்க்க வேண்டுமா என்கின்ற கேள்வி அவனிடம் இப்போது எழுந்தது அவன் அலைபேசியை எடுத்து அவள் என்னுடன் தொடர்பு கொண்டான் அப்போது அவனுக்கு மீண்டும் ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டது அதில் அவனுக்கு கிடைத்த தகவல் அவள் தொடர்பு எல்லையில் இல்லை என்கின்ற தகவல் மட்டுமே அது மேலும் அவனுக்கு வேதனையை தந்தது அவன் வெறுப்போடு அலைபேசியை பார்த்தான் அதை தூக்கி எரிய வேண்டும் போல இருந்தாலும் அவன் அப்படி செய்யவில்லை அது ஒரு ஐபோன் அதை சுழற்றி எரியும் கற்பனாவாதி அவன் இல்லை மெதுவாக அதை அவன் பத்திரப்படுத்தி கொண்டு தனது வேலையை கவனித்தான் அதன் பின்பு அவன் ஒருவாறு அவளை மறந்து வேலையில் ஊன்றினான் அதிசயம் சொல்லிக் கொண்டு வருவதில்லை அதுவும் அப்படியே நடந்தது இல்லை நடந்து வந்தது அதுவும் இவனை நோக்கி நடந்து வந்தது இவனுக்கு முதலில் திகைப்பாக இருந்தது பின்பு இன்பு அதிர்ச்சியாக மலர்ந்தது அவன் ஆர்வமாக பார்த்து கொண்டு நின்றான் இவ்வளவு நேரம் இருந்த சோகம் சினம் ஏமாற்றம் தோல்வி போன்றவை அவனை விட்டு ஓட புதுவித உயிர்ப்பு சக்தி உடல் மீது ஏறியது போன்றிருந்தது பூஞ்சலான அவன் கண்கள் சூரியனை தூக்கி அதற்குள் வைத்தது போல பிரகாசித்தன வதனத்தில் ஆயிரம் ஆயிரம் புன்னகை பூக்கள் அழகாக மலர்ந்து மகிழ்வை காட்டியது இருந்தாலும் ஒரு தவிப்பு ஏன் இவள் அன்று வராது விட்டாள் என்ன சொல்ல போகிறாள் என்கின்ற பல கேள்விகள் மனதைக் கொடையும் மகத்தான தவிப்பாக இன்னும் அடங்காது அரித்தது சரி அவளோட கதைத்தால் எல்லாம் தெரிந்து கொள்ளலாம் என்று அவள் கடக்க வேண்டிய கணத்திற்காய் அவன் காத்திருந்தான் வந்தவள் ஆர்வத்தோடு தானே திருவாய் மிளர்ந்தருளினாள் என்ன கடுமையான வேலை போல இருக்குது எனக்கு கடுமையான வேலையோ இல்லையோ உங்களுக்கு நேரம் இல்லை போல விரு சொல்லுங்க சி வேண்டா விடுங்க நீங்க சொன்னா தொடர்ந்து கதைக்கலாம் இல்லை உங்களுக்கு தொடர்பு இல்லையில அதான் நீங்கள் எனக்கு தூரத்தில் நிக்கிறீர்கள் என்று விட்டுட்டன் நீங்கள் தான் தூரத்தில் நிற்கிறீர்கள் என்றா அதுக்கு ஒரு காரணம் இருக்குத்தானே செய்யும் அதை யோசிக்கலாஹா அப்படி என்ன காரணம் நாங்களும் தெரிஞ்சு கொள்ளலாமா நீங்கள் தான் நம்ப இல்லையே பிறகு எண்ணத்துக்கு உங்களுக்கு அதை சொல்றது உறவுக்கு அடிப்படையின் நம்பிக்கைதான் அது இல்லையென்றா கதைக்கிறதே வேஸ்ட் நீங்க சொல்றது சரி உறவுக்கு அடிப்படைய நம்பிக்கைதான் சாரி தயவுசெய்து இப்போ உங்களோட காரணத்தை சொல்லுங்க என்னுடைய டெலிஃபோன் தவிரதலா தண்ணிக்கு விழுந்து போச்சுது நான் என்ன செய்ய முடியும் நேற்று மத்தியானம் நான் இங்கு வந்து உங்களை தேடி பார்த்தேன் உங்களை காண இல்லை ப்ரொஃபஸர் ஒரு வேலையை முடிக்க வேணும் என்று என்னுடன் நின்று கொண்டார் அப்ப நான் எப்படி அடிக்கடி வர முடியும் அதாலதான் வர முடியல அப்படி கூட நான் வரைக்கும் நீங்க இல்லை நின்று அப்பவே அதை சொல்லியிருப்பேன் ஓகே ஓகே நான் ஒத்துக்கொள்றேன் சாரி பரவாயில்ல இன்னைக்கு லஞ்ச டேம் சந்திப்போம் ம் மறந்துடாதீங்க ம் புது ஃபோன் அவள் அலைபேசியை காட்டினாள் பின்பு அவனை பார்த்து திரும்ப ஒருக்க அவங்களோட நம்பரை சொல்லுங்க என்றாள் ஓ அவன் மீண்டும் எண்களை கூறினான் தேங்க்ஸ் சரி நான் அப்ப வாரன் மறந்துடாமல் லட்சிக்கு வாங்க நிச்சயம் அவள் சிரித்திக் கொண்டு சென்றாள் சந்திரனுக்கு மனம் குளிர்ந்து அமைதியாகியது அவள் சொன்னதில் அர்த்தமுள்ளதாகவே தோன்றியது நம்பிக்கையே உறவுக்கடிப்படை அது இல்லாவிட்டால் எந்த உறவும் நிலைக்காது உறவிலுள்ள நம்பிக்கையை உரமான நிருபுணமாகும் காரணமில்லாது கைவிடக்கூடாது அந்த உண்மை இன்று சந்திரனுக்கு முழுமையாக விளங்கியது அவன் சுகுந்தியை காணவில்லை என்றாலும் பொறுத்திருப்பான் ஆனால் அலைபேசியில் தொடர்பு முடியவில்லை என்ற உடனேயே அவனது மனது கலவரம் அடைந்துவிட்டது இனியாவது தான் கவனமாக இருக்க வேண்டும் என்று எண்ணினான் எந்த சந்தர்ப்பத்திலும் நிருபணமாகாது சொற்களை இழக்கக்கூடாது அப்படி செய்தால் இப்படி தலை குனிய வேண்டி வரும் என்கின்ற உண்மை அவனுக்கு விரிவாக விளங்கியது சந்திரனால் மேட்கொண்டு அங்கு நின்று சிந்திக்க முடியவில்லை ஒன்று வேலையை பார்க்க வேண்டும் வேலை செய்யும் போது கவனமாக இருக்க வேண்டும் மனிதர்களில் இயந்திர முரசிவிட்டால் அவ்வளவே வேலையும் போய் அதனால் வாழ்வும் போய்விடும் அந்த உண்மை விளங்கினவனாய் தனது கவனத்தை வேலையில் செலுத்த தொடங்கினான் பின்பு எப்படி நேரம் போனதோ அவனுக்கு தெரியவில்லை மற்றைய பகுதிக்கு செல்ல வேண்டிய நேரம் வந்து அவன் திருப்பினான் ஏழு காதலாகி மதிய சாப்பாட்டிற்கு சொல்லி வைத்தது போலவே சுகந்தி வந்திருந்தாள் சந்திரனும் பாயும் சந்தோஷம் சாப்பாட்டை எடுத்துக்கொண்டு அவர்கள் அமைதியான இடம் பார்த்தார்கள் அமைதிக்கும் அந்த உணவகத்துக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது ஒருவாறு சுவரோரமாக இருந்த மேசை ஒன்றில் அவர்கள் அமர்ந்தனர் அதன் பின்பு சுகந்தி அவனை பார்த்து நீங்க ஏன் இவ்வளவு காலமும் தனியே இருந்தனீள் என்று கேட்டாள் உங்களை பார்க்க வேணும் என்று விதி இருந்திருக்க வேணும் பகுடியை விடுங்க உண்மையான காரணத்தை சொல்லுங்க என்று கூறி அவள் கண்ணி சுமிட்டி சிரித்தாள் இல்ல நிறைய வீட்டு பிரச்சனைகள் இருந்துச்சு அதோட அது இது என்று ஏதாவது ஒரு காரணம் வந்து தட்டி கழிச்சு கொண்டே போயிட்டது இனியும் இப்படியே இருந்தா கடைசி வரியும் தனி இருக்க வேண்டி வந்துடும் என்ற ஒரு பயமும் இப்ப நிறைய வந்திருக்குது அதுக்கெல்லாம் ஒரு வழியை கண்டுபிடிக்க வேணும் தானே அப்ப தனியே இருக்க வேண்டும் என்ற பயத்துலதான் என்னோட அப்படி மடக்காதீங்க பயத்துல கதை வராது என்று நினைக்கிறீங்களா இவ்வளவு காலமும் கதையை மாத்தாதீங்க எனக்கு கல்யாணத்தை பற்றி நினைக்கவே நேர கிடைக்கல படிப்புல அவ்வளவு விசியா முதல் லட்சியத்துல பிறகு படிப்புல அப்படியே காலம் போயிட்டது விலங்கு இல்ல படிப்பு சரி அது என்ன லட்சியம் படிப்புதானே லட்சியம் இல்லையே அப்படி இல்ல அப்படியா சரியா சொல்லுகிறது அதுக்கு பிறகு எல்லாம் முடிஞ்சு படிப்பு ஆராய்ச்சி எனக்கு சாதுவா விளங்குது இருந்தாலும் நீங்கள் கொழப்பாமல் விபரமா சொல்லுங்க சந்திரனுக்கு யோசனையாக இருந்தது ஊர் அம்மா என்று பலவும் வந்து போனது இதற்கு இந்த யோசனை அவளே சொல்லட்டும் என்று அவள் முகத்தை பார்த்தான் அவள் சிறிது அமைதியாக இருந்தாள் பின்பு எதையே முடிவு செய்தவள் போல முதல் எனக்கு யாழ்ப்பாணம் கம்பஸ் கடிச்சு போனேன் அப்பத்தான் நாட்டுப் பிரச்சினை உச்சத்தில் இருந்தது நாங்கள் தின்னவேளியில வீடு உண்டெடுத்து ஆறு பொம்பளைப் பிள்ளையிலிருந்து படித்தோம் அதுல ஒருத்திக்கு உமுதன் என்றுகிற புலியோட காதல் அதுவும் வெளிப்படையாக செய்ய முடியாத காதல் அவர் காதலை விட இயக்கம் போராட்டம் அதுகின்ற முக்கியத்துவம் என்றதை பற்றி விவரிக்கிறதுக்கு நிறைய நேரம் செலவு செய்வார் அவருக்கும் கம்பஸ் கிடைச்சு அதை விட்டுட்டுத்தான் இயக்கத்துக்கு போயிருந்தார் இப்படியே இதையெல்லாம் கேட்க கேட்க நாங்கள் எல்லாம் உணர்ச்சியே இல்லாத சுயநலம் பிடிச்ச ஜடங்களா வாழ்றதா என்று எனக்கு உள்ளே ஒரு கேள்வி எழுந்துச்சு அது சுடராகி அணைய மறுத்துச்சு அதுக்கு பதிலாக காட்டு தீயாட்டம் தின்ன தொடங்கிட்டது அதே நேரம் எங்களோட குடும்பம் அதுகின்ற கௌரவம் கட்டுப்பாடு என்ற பயமும் அதுக்கு தடை போட பார்த்துச்சு ஆனாலும் கொடுமைகளை பார்க்க பார்க்க ஓரங்களை கேட்க கேட்க எந்த பிரயோஜனமும் இல்லாமல் அவங்களுக்கு பலியாகறதுலையும் ஏதாவது செய்து போட்டு சாகலாம் என்ற மாதிரி மனம் திரும்பிட்டது பிறகென்ன குமுதன்தானே லவ் வினோ தேவகி மாலினி என்று இன்னும் இரண்டு பெம்பளப்பிள்ளையில என்று எல்லோரும் படிப்பை விட்டுட்டு ரெய்னிங் செய்ய வன்னிக்கு போனம் இதை சொல்லி முடிக்கும்போது சுகந்தியின் கண்கள் கலங்கி இருந்தன அதை பார்க்க சந்திரனுக்கு சங்கடமா இருந்தது அவன் பேசாது அமைதி காத்தான் அவளும் சிறிது நேரம் மௌனம் காத்தாள் பின்பு இயக்கத்துக்கு போனது சரி என்று எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது ஆனா கடைசியில் இப்படி போராட்ட முடியும் என்றும் அதில் நாங்கள் எல்லாத்தையும் இழக்க வேண்டி வரும் என்றும் நான் ஒரு நாளும் எதிர்பார்த்திருக்கல்ல சுகந்தி என்ன நினைத்தாலோ கண்களால் பளிங்கு முத்துக்கள் வழிய கைகளால் அவசரமாக அவள் முகத்தை புத்தி இருந்தும் அவள் விசும்பல் கேட்டது எதனால் இது என்பதை அவனால் முழுமையாக விளங்கிக் முடியவில்லை அவன் சாதாரணமாகவே எண்ணி இது எல்லோருக்குமான விதிதானே இதுக்கு ஏன் நீங்கள் கவலைப்படுறீயல் கவலைப்பட்டு இப்ப என்ன செய்கிறது அதெல்லாம் நடந்து முடிச்சு கதைதானே என்றான் விடுங்க நாங்கள் நாளைக்கு கதைப்போம் இப்ப வேண்டாம் ரைமோ ஆச்சு சரியா ஒரு பிரச்சனையில் நாளைக்கு கதைப்போம் அவள் மிகவும் கவலையாக எழுந்து சென்றாள் அதை பார்த்த கவலையாக இருந்தது நாட்டுப் ஏன் இவள் இவ்வளவு கவலைப்படுகிறாள் என்பது அவனுக்கு அப்போது விளங்கவில்லை நாட்டு ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு மாதிரி பார்ப்பார்கள் அதற்கு ஏற்ப அவர்கள் உணர்வுகள் இருக்கும் அவ்வளவு உணர்வு இப்படி இருக்கிறது வருவாயில்லை பார்த்துக் கொள்ளலாம் என்று நினைத்துக் கொண்டு சந்திரன் சென்றான் அடுத்த நாள் அந்த பெரிய உணவகத்திலிருந்து சாப்பிடாது அதற்கு முன்பாக இருக்கும் சாப்பாட்டு வருமாறு சுகந்தி சந்திரனுக்கு செய்தி அனுப்பியிருந்தாள் அது ஒரு சிறிய சாப்பாட்டு குடிவகைகள் உணவுப் பொருட்கள் என்பன குளிரூட்டப்பட்ட இயந்திரத்தில் உண்டு பணம் போட்டு அவற்றை எடுத்துக் கொள்ள முடியும் அங்கிருந்து சாப்பிடுவதற்கு பல மெசைகளும் கதிரைகளும் உண்டு அதிகமான ஆட்கள் அங்கு வருவதில்லை ஆனால் எப்போதும் பொதுவாக அமைதியாகவே இருக்கும் ஏன் அதை தான் முதலில் யோசிக்கவில்லை என்பதில் சந்திரனுக்கு சிறிது வெட்கமாக இருந்தது அடுத்த நாள் அவள் சாப்பாடு கட்டி கொண்டு வருவதாய் செய்தி அனுப்பியதால் சந்திரனும் சாப்பாடு கட்டிக்கொண்டே வந்தான் அவள் நேற்று கதைத்ததிலிருந்து அவனுக்கு மனது அமைதி இல்லாமல் அலைப்பாய்ந்தது எங்கள் சமுதாயம் பெரிதாக மாறவில்லை என்பது அவன் எண்ணம் அதற்கு சந்திரனின் அம்மாவை சாட்சி என்பது அவனுக்கு நன்கு தெரியும் அம்மா தன் நாட்டை விட்டு புறப்படும் போது எப்படி இருந்தாரோ இன்றும் அப்படியே இருக்கிறார் என்பது அவன் எண்ணம் அம்மா மாத்திரமில்லை அவனது அநேக உறவினர்களும் அப்படியே இருக்கிறார்கள் என்பதை அவன் நாட்டிற்கு போய் அவர்களோடு கதைத்தபொழுது தொலைபேசியில் அவர்களோடு கதைக்க பொழுது நன்கறிந்து கொண்டான் மதிய சாப்பாட்டிற்கான நேரம் வந்ததால் எதிர்பார்ப்போடு சந்திரன் சாப்பாட்டு நோக்கி நடந்தான் சுகந்தியும் அதை நோக்கி வந்தாள் இருந்தாலும் அவளுக்கு இது வேண்டுமா என்கின்ற தயக்கமாக இருந்தது மீண்டும் ஒரு வேண்டாம் என்று கடந்த அனுபவம் எதையும் மறைக்கக்கூடாது நட்பென்றாலே மறைக்க முடியாது நட்பிற்கு மேல் செல்வது என்றால் எப்போதும் ஒரே மனதாக கொட்டி தீர்த்து உறவை சீர்படுத்துவது உத்தமம் என்பது அவள் கருத்து அதில் அவளுக்கு எந்த தடுமாற்றமும் கிடையாது ஆனால் அதை எப்படி சொல்லி முடிப்பது என்பதே அவள் வேதனையாகவும் சோதனையாகவும் சவாலாகவும் இருந்தது கேட்ட பின்பு சந்திரன் என்ன சொல்வான் என்பது சுகந்திக்கு தெரியாது எதுவாக இருந்தாலும் என்ன வேதனை என்றாலும் நான் அதை சொல்லி அவன் சொல்வதையும் கேட்க வேண்டும் என்று முடிவு செய்தவளாய் அவள் சென்றாள் உள்ளே சென்றபோது சந்திரன் அவளுக்காக காத்துக்கொண்டிருந்தது அவளுக்கு ஒரு விதமான தந்தது அவளும் சிரித்த வண்ணம் சென்று அவன் அருகியிருந்தாள் இது நல்ல அமைதியான இடமா இருக்குது அங்கு இருக்கிறதிலும் இது நல்ல இடமா நான் பிறகுதான் யோசிச்சேன் என்றாள் சுகந்தி உண்மைதான் நான் இதை முதல்ல யோசிக்கவே இல்லை நீங்கள் சொன்ன பிறகுதான் எனக்கும் இந்த உண்மை உரைச்சது சரி நீங்கள் எப்ப நோர்வைக்கு வந்தீங்கள் 87 எண்பத்தி ஏழு பிப்ரவரியில் இங்க வந்துட்டேன் ஓ நிறைய காலம் அப்ப ஏன் உங்களோட வாழ்க்கையை வீணடிச்சிட்டியல் அதுதான் நான் ஏற்கனவே சொல்லி இருந்தேனே ஊர்ல சனம் முட்டையில மயிர் பிடுங்கிற மாதிரி பார்ப்பினம் அப்ப எப்படி ஒரு வாழ்க்கையை அமையும் சொல்லுங்க பார்ப்போம் அதோட எனக்கு பொறுப்புகளும் இருந்துச்சு அதைவிட அம்மாவுக்கு கொஞ்சம் எதிர்பார்க்கும் கூட உங்களோட அம்மா நிறைய சீதனம் எதிர்பார்ப்பாங்களோ சீதனத்தை விட மற்ற நொட்டையால் அதிகமாக பார்ப்பா இப்ப அவவும் அழுத்து போயிட்டே என்று நினைக்கிறேன் இனி பெருசாவா அப்படி இருக்க மாட்டேன் என்று நினைக்கிறேன் ஆனா எதுவும் திடமா சொல்ல முடியாது அப்போ ஐம்பது ஐம்பது தான் என்று அப்படியெல்லாம் இல்லை நீங்க பயப்படாதேங்க சரி நீங்கள் உங்களோட கதையை விருப்பமெண்டா தொடருங்க எனக்கு உண்மையில் அந்த கதையை தொடர விருப்பம் இல்லை அது திரும்பவும் என்ன துடிக்க வைக்கிறதா இருக்கும் சரி அப்படி என்றா வேண்டாம் இறந்த காலத்து கேட்டு அதை நாங்கள் இனி என்ன திருத்தியே எழுத முடியும் நீங்கள் சொல்றது உண்மை ஆனால் உறவேண்டு வந்தால் அதையும் அறிஞ்சிக்கிறது முக்கியம் அப்படி என்றால் தான் தேவையில்லாத பிற்கல் அதிர்ச்சிகள் வராமல் தடுக்கலாம் என்ன சொல்ல வார் அதை சொல்லத்தா வேணும்டரன் ஆனா சொல்ல வெளிக்கிட்டா மனசு வலிக்கும் என்று நினைக்க பயமா இருக்குது அந்த வேதனைய அவமானத்தை வலிய அனுபவிச்சியவை தவிர மற்றவருக்கு முழுச தெரியாது அதை அனுபவிக்கிறவைக்கு மட்டுமே அந்த வழியின் கொடுமை நிச்சயமா தெரியும் உண்மை எனக்கு பிரச்சனை இல்லை நீங்கள் விருப்பம் இல்லாட்டி சொல்லாமல் விடலாம் இல்லை நான் சொல்லுறேன் எல்லாத்தையும் அறிஞ்சு தெரிஞ்சு ஒரு உறவு உருவாக வேண்டும் அப்பத்தான் அது நிலைக்கும் பிறகு வாழ்க்கையில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வராமல் இருக்கும் நான் எந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் இடம் கொடுக்க விரும்பல விளங்குது நீங்கள் உங்களோட விருப்பப்படி உங்களுக்கு எது வசதியா இருக்குதோ அதை செய்யுங்க நாங்களும் எல்லாரையும் போல பெருமையோட தான் வன்னிக்கு போனோம் பயிற்சி செய்தோம் போராடினோம் அது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம் அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிக்கொண்டிருக்க தேவையில்லை ம் அது உண்மை அது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம் நீங்க சொல்லுங்க போராடின வரைக்கும் ஒரு வெறி ஒரு ஓர்ம இருந்தது நாங்கள் நாட்டிற்கு ஏதோ பிரயோசனமாய் செய்கிறோம் என்ற மன திருப்தியோட முழு மனதோட ஓர்மும் போராடினோம் ஆனா போராட்டம் நாங்கள் எல்லோரும் நினைச்ச மாதிரி நடக்க இல்லை அது இப்படி முடியும் என்று யாரும் எதிர்பார்க்க இல்லை திடீர் என கையை தூக்க வேண்டி வரும் என்று கனவுலையும் நாங்கள் நினைக்கல அப்படி வந்தால் சைனன் குப்பிய தவிர வேறு என்ன செய்யலாம் என்றும் தெரியாது எங்களுக்கு சாக விருப்பம் இல்லை சாகாமல் பிடிப்பட்டாலும் என்ன நடக்கும் என்றும் தெரியும் அப்படி என்ன நடக்கும் என்று ஒரு ஊகம் இருந்தாலும் எங்களால சாக முடியல எல்லாத்தையும் எரிஞ்சு போட்டு நாங்களும் அப்பாவியல் போல சரணடைஞ்சோம் இயேசுவை யூதாஸ் காட்டி கொடுத்த மாதிரி எங்களை காட்டி கொடுக்க இருந்தாங்கள் அவங்கள் தலையாட்டின பிறகு எங்களுக்கு இனி விடுவு இல்லை என்றது தெரிஞ்சு போச்சு அதற்கு மேல் சொல்ல முடியாது நிறுத்தினாள் அவள் கண்கள் சிவந்து மனது வெடித்து குமுறினாள் சந்திரனுக்கு சங்கடமா இருந்தது அதோடு மனதுள் கவலையாகவும் இருந்தது நீங்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு இதை சொல்ல வேண்டும் என்றில்லை ஏன் உங்களை தேவையில்லாமல் கஷ்டப்படுத்துறீர்கள் விடுங்க ஆறுதல உதவிப்படுத்தி கதைக்கலாம் பரவாயில்ல தொடங்கினா கவலைதான் வரும் அதுக்காக இதை பற்றி சொல்லாமல் விட இயலாது அதை சொல்லுங்க என்று அவளை ஊக்குவிக்கும் துணிவு சந்திரனிடம் இருக்கவில்லை அதற்காக மௌனம் சாதிக்கவும் முடியாது என்பதும் அவனுக்கு விளங்கியது என்றான் இப்படியெல்லாம் கொடுமை நடக்கும் என்று எனக்கு நிச்சயமா தெரிஞ்சிருந்தா சைனிக் குப்பியை கடிச்சிருக்கலாம் இல்லாட்டி கிரானிட்டை வெடிக்க வச்சிருக்கலாம் அப்படி நிறைய பேர் தற்கொலை செய்தவை ஏதாவது மன்னிப்பு கிடைக்கலாம் என்று நாங்கள் முற்றால் தனம நினைச்சம் ஆசையில் அற்புமா உயிர் வாழ வேண்டும் என நினைச்சம் இப்படி உயிர் வாழ தப்பி ஓடுனதுக்காய் புளியில் கட்டி வச்சு அடைச்சதும் தெரியும் தெரிஞ்சும் உயிர் வாழ வேண்டும் என்று ஆசையா இருந்துச்சு சரணடைஞ்ச பிறகு சித்திரவதை செய்யலாம் என்ற பயம் எப்பவும் இருந்துச்சு ஆனா இப்படி எங்களை ஒரு இடத்துல அடைச்சு வெச்சு கொடி மிருகங்கள் கூட கணவளும் நினைக்காதத வக்ரம் பிடிச்ச சிங்கள இராணுவ மிருகங்கள் நித்தமும் தாங்கள் நினைச்ச நேரமெல்லாம் வந்து தனியாத வெறியோட அவள் மேற்கொண்டு சொல்ல முடியாது விம்மி விம்மி அழுதாள் சந்திரனுக்கு அவளை கட்டி அணைத்துக் கொள்ள வேண்டும் போல இருந்தது அப்படி செய்வதை யாராவது தமிழ் ஆட்கள் பார்த்து கொண்டு சென்றால் அது தப்பான செய்தியாக பரவிவிடும் என்பதை அறிந்து அந்த எண்ணத்தை கைவிட்டான் சில வேலை அது சுகந்திக்கு கூட பிடிக்காமல் இருக்கும் என்கின்ற எண்ணமும் அவனிடம் இருந்தது நீங்கள் முழுவதையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நான் உதை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன் நான் உதையெல்லாம் பெரிய விஷயமா நினைக்கல்ல ஆனா எங்கள சமுதாயம் அப்படி இல்லை என்ன நிலைமையில நடந்து தேற்றி நினைக்காமல் வாய்க்கு வந்த மாதிரி கதைக்குங்கள் அதுதான் எதையும் தொடங்கும் முதல் நான் இதுல கிளியரா இருக்கணும் என்று நினைச்சேன் அது சரி உங்களுக்கு பிரச்சனை இல்லையென்றா ஊருல கதை கிரிப்பு என்று திரும்பவும் குழப்பமல் இருந்துச்சுனும் என்றா அதுவே பெரிய விஷயமா இருக்கும் நானும் அப்படித்தான் நினைக்கிறேன் அதுக்கெல்லாம் நேரம் செலவு செய்ய தேவையில்லை நீங்க எதுக்கும் ஊருல கதைச்சு பாருங்க அநேகமா இந்த விஷயம் பலருக்கும் தெரியும் இது ஒன்று மூடி மறைக்கிற விஷயம் இல்ல அத நீங்களும் மறைக்காமல் சொல்லுங்க அப்பதான் பின்னுக்கு யாரும் எதுவும் சொல்ல மாட்டினம் பிறகு இதில் சிக்கல் வராம இருக்கும் எனக்கும் அது விளங்குது எதுக்கு முதல்ல நாங்கள் முயற்சிப்போம் சரி ரைமா அது நான் போக வேணும் நானும் தான் ஊருக்கு கதைச்ச பிறகு மெசேஜ் பண்ணுங்க சந்திப்போம் ம் அதுவும் சரிதான் நான் கதைச்சி போட்டு மெசேஜ் பண்ணுகிறேன் ஒன்பது மாறாத மனிதர்கள் ஹலோ அம்மா சந்திரனே நீ போன் பண்ணவா என்று நினைச்சிருந்தன் எப்படி இருக்கிறாய் சுகமாக இருக்கிறாதானே ஒழுங்கை சாப்பிட்றாயில்ல ஒழுங்க சாப்பிட வேணும் சரியே அதெல்லாம் நான் ஒழுங்க சாப்பிடுறேன் சொல்ல காடு வாங்கிற வயது வரப்போகுது நீங்கள் உங்களை புதினத்தை சொல்லுங்க முதல் ஒன்ற வாயை கழுவிடா என்ன கதை கதைக்கிறா சரி அதை விடு இனி மேலே இப்படி கதை கதை இஞ்ச என்னிடா புதினம் இப்ப நான் நல்லா இருக்கிறேன் ஊர் தான் கெட்டு போய் கிடக்குது கள்ளர் காடா வால்வெட்டு கத்தி குத்து தூள் அடிச்சு போட்டு தூங்குறதுகள் என்று எல்லாம் அலங்குளமே அழியுதுங்கள் யுத்தத்தால ஒரு வித இது இன்னொரு விதமான அழிவு வெளியால போகவும் பயமா இருக்குது எங்க ஏவன் மோட்டார் சைக்கிள் வந்து உருவி கொண்டு ஓடுவாங்கள் என்றும் தெரியாது அதுக்கு நாங்கள் என்ன செய்கிறது நீங்கள்தான் கவனமா இருக்க வேண்டும் தேவையில்லாமல் தனியே வெளிக்கிடாதீங்க வயது போனவை என்ற அவங்களுக்கு இன்னும் வசதியா இருக்கும் அது உண்மை நான் சில வேளை கமலத்தின் படி குமரனை துணைக்கு கூட்டிக் கொண்டு போகிறனான் இல்லாட்டி தேவியின்றபடி சில வேலை வரும் அதால கொஞ்சம் நிம்மதி மற்றும்படி ஒன்றைய அக்கால் இல்லாட்டி தங்கச்சி வருவினம் அதைப்பற்றி நீ யோசிக்காது அதெல்லாம் இங்க ஒரு பிரச்சனை இல்லை எல்லாம் பழகி போச்சது அப்படி சரி அக்கா என்னவா அவளுக்கு என்ன காசுதான் இன்னும் நிறைய தேவையான் அதை விடுங்க அது ஒரு நாளும் தீராத பிரச்சனை நீ சொல்றதும் சரி அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சம் உதவி செய் மற்றபடி இனி நீ ஒன்ற பார் அப்படி கட்டாயம் நீ உதவி செய்ய வேணும் நான் சொல்லுறேன் சரி உனக்கு பிரஷர் எப்படி இருக்குது பரவாயில்ல மருந்து ஒழுங்க பாவிக்கிறேன் என்ன செய்கிறது நான் ஒரு விஷயம் சொல்ல வேண்டும் என்று போன் எடுத்தேன் சொல்லு என்ன விஷயம் தேவராச மாஸ்டர் தெரியும் இல்லையா ஓ தெரியும் அவருக்கு என்னடா அவருக்கு ஒரு மகள் இருக்கிறாள் தெரியுமா ஒரு பெட்டை படிப்பை விட்டுட்டு இயக்கத்துக்கு ஓடுனது அதை சொல்லுறியே இப்பவும் இதையெல்லாம் கதைச்சு கொண்டிருக்கிறதே இப்படி நொட்டை பிடிக்காமல் இனி கொஞ்சம் விட்டுக் கொடுத்து போக வேணும் அம்மா சும்மா இருடா எனக்கு புத்திமதி சொல்லுறாய் உனக்கு முதல்ல ஒழுங்க விஷயம் தெரியாது வெளியெல்லாம் செணம் கதைக்கிறது குறைவை தவிர எல்லாம் அப்படித்தான் இருக்குது எதுவும் இங்க மாற இல்லை என்னை பொறுத்தவரை மாற வேண்டிய அவசியமும் இல்லை என்னமோ இப்படி சொல்லுகிறீள் இதுதான் இஞ்சித்த நீ சொல்ல வந்த விஷயத்த சொல்லு நாங்கள் நினைச்சு ஊர் ஒரு நாளும் மாற போறதில்ல ஊர் ஊர் என்ற விட்டுட்டு நாங்கள் எங்களோட அளவுல பார்ப்போம் நீ சொல்லு தேவரச மாஸ்டர் மகள் இங்க தான் இருக்கிறாள் அதுக்கு என்ன வேலை செய்யற இடத்துல டாக்டரா வேலை செய்யறாள் நானும் அவளும் கதைச்சம் கதைக்கு நல்ல மாதிரி இருக்கிறாள் அதோட அவள் இங்க ஆராய்ச்சி வேலையும் செய்யறாள் அவள் என்ன வேலை செய்தா என்ன அவள் எங்களுக்கு வேண்டாம் அது சரி வராது அந்த நினைப்ப மறந்துடு என்னமோ இப்படி சொல்லுற நான் திரும்பவும் சொல்லுகிறேன் அது எங்களுக்கு ஒரு நாளும் சரி வராது ஏன் அம்மா அவ முதல வீட்டை விட்டு ஓடினாள் வன்னிக்க அங்க இங்க எண்டு எல்லாரும் ஒன்று ஒன்று அழிஞ்சு திரிஞ்சதுகள் கடைசி அவங்கள விட்டுட்டு ஆமையிட்டு சரணடைஞ்சாள் அவங்களை கொண்டே வன்னிக்கு அடைச்சி வச்சு சீரழி சீரழி இன்றி போட்டு காசி கொடுத்ததால உயிரோட விட்டுட்டாங்கள் அதுக்கு பிறகு இங்க யார் அவளவு ஊர்ல பார்ப்பாங்கள் அதோட இங்கு நிம்மதியே இருக்க முடியாதுதானே அதால வெளிக்கிட்டு உங்கள வந்துட்டாள் அதுக்காக நீ அவளை கல்யாணம் செய்ய வேண்டிய எந்த அவசியமும் இல்லை அப்படி செஞ்சா இங்கு நாங்கள் ஊருக்கு தலையை காட்டிலாது நாலு சென்னோ நாலு மாதிரி கதைக்குங்கள் எவ்வளவோ ஒழுங்கான பொம்பளையில் இருக்க நீ ஏன் அதுக்குள்ள போய் விழவே அது எங்களுக்கு வேண்டாம் சும்மா விஷயம் விளங்காமல் தலையை கொண்டே நீட்டி போட்டு பின்ன வருத்தப்படுறதில்ல அதுக்கு நான் இடம் தர மாட்டேன் ஒழுங்கான பொம்பளை நீங்களும் இவ்வளவு கிளம தேடு நீல் தானே கிடைச்சுதே அதையே சொல்லி கொண்டு என்ன நடக்கும் அதனால வாரதை பார்த்து சேரது புத்தி அம்மா ஆறாவது வாரதி பார்த்து செய்யலாம் உதுக்கு அவசரப்படாதே எங்களுக்கு எண்ணத்துக்கு போனாலும் ஓடிகள் எல்லாம் என்ற குடும்பத்துக்கு வேண்டாம் அதுல எந்த மாற்றமும் இல்லை என்னம்மா நீ இப்படி கதைக்கிற நான் அவளை கட்டலாம் என்று பிளான் பண்ணனன் சும்மா விளையாடாத பிறகு நாங்கள் ஊருக்கு நாலு மனுசற்ற முகத்துல முழிக்க இயலாது ஏற்கனவே அதை பற்றி உனக்கு விவரமா நான் சொல்லி போட்டேன் ஓம் இதுலாம் விளையாடக்கூடாது இதுதான் எல்லோரும் சொல்லுற ஜப்ப காரணம் இதே நீங்களும் சொல்லுகிறீள் அது நாங்கள் எப்படி இருக்கணும் என்று எங்களுக்கு ஒரு வரமுறை இருக்குது என்ற முடிவு இதுதான் அதுல எந்த மாற்றத்தையும் நீ எதிர்பார்க்காத நான் இங்கு பத்து கல்யாணத்தை முடிக்கிறேன் அது நல்லா இருக்காது பிறகு நீ எங்களோட முதத்துல முடிக்க முடியாது என்னமா சொல்லுறியல் உனக்கு நாங்கள் வேணுமென்றா அம்மாவுக்கு வந்து கொல்லி போடுற நினைப்பு இருந்தா உந்த எண்ணத்தை கைவிடு இனி உதைப்பற்றி என்னோட கதைக்காத என்னமா இப்படி சொல்லுறியல் இதுதான் இங்கத்த நிலைமை இங்கே ஒன்றும் எந்த விஷயத்திலும் மாற்றம் இல்லை அதனால இதுதான் என்ற முடிவும் எனக்கு இனி கல்யாணமே வேண்டாம் என இனி அதை பற்றி கேட்டு தொல்லப்படுத்த எதுக்கு கோபடுறது எதுக்கு கோவப்படக்கூடாது என்று ஒரு தெளிவு இருக்க வேண்டும் எடுத்ததுக்கெல்லாம் கோவப்படக்கூடாது உங்களோட தெளிவு நீங்களும் என்ன விடுங்க நீ கல்யாணம் கல்யாணம் எதையும் தொடங்காது உனக்கு ஒரு நல்ல பொம்பளையை பார்த்து கல்யாணம் செய்து வைக்கிறேன் இவ்வளவு காலம் இருந்து போட்டு சும்மா இப்ப அவதிப்படாத ஏன் இப்ப போய் பாதாளத்துல விழுவான் சரி ஏதோ செய்யுங்க கோவிக்காத நான் பேசி செய்கிறேன் சரி நான் வைக்கிறேன் அவசரப்படாத இரண்டு கிழமை கழிச்சு அலைபேசியை துண்டித்தான் மனதும் இரண்டாக துண்டாடப்பட்டது போல வேதனையாக இருந்தது இதற்கவும் முடியாது விடவும் முடியாது என்ன செய்வதென்று சந்திரனுக்கு குழப்பமாக இருந்தது அவன் சோபாவில் அமர்ந்தான் சுகந்தி எவ்வளவு நல்ல பெண் என்கின்ற என்னமும் அவளின் படிப்பு வேலை தோற்றம் ஆகிய அனைத்தும் அவனை புயலாகக் கொழுப்பியது சுகந்தியோடு உறவு தொடர்ந்தால் தொப்பல் குடி உறவு இல்லை என்றாகும் அப்படி ஒரு நிலை வருவதை அவனால் நினைத்து பார்க்க முடியவில்லை அவனுக்கு சோபாவில் இருக்கவே பிடிக்கவில்லை நெஞ்சு வலிப்பது போல இருந்தது தனி மனித சுதந்திரத்தை பிணைக்கும் உறவுகள் அதை என்ன அவனுக்கு வெறுப்பாக இருந்தது அவன் எழுந்து சென்று பிடுக்கையில் விழுந்தான் அவன் கடை கண்கள் வற்றாத ஆறாக மனம் ரணத்தோடு கரைந்தது அடுத்த நாள் எழுந்தபோது அவனுக்கு வேலைக்கு போகவே பிடிக்கவில்லை பிடிப்பது பிடிக்காதது வேறு பொருளாதார பிடி வேறு அதற்கு சாட்டும் சொல்லி தப்பிக்க முடியாது என்னவாக இருந்தாலும் தன் வேலைக்கு செல்ல வேண்டும் என்பதால் வேறு வழி இன்று எழுந்து வேலைக்கு புறப்பட்டான் அப்படி புறப்பட்டாலும் மனதிற்குள் வேதனையாக இருந்தது சுகந்திக்கு என்ன பதில் சொல்வது இன்று அவளை சந்திப்பதா அல்லது சந்திக்காது விடுவதா சந்தித்தால் என்ன சொல்வது சந்திக்காது விட்டால் அவள் என்ன நினைப்பாள் என்ன முடிவு செய்வாள் எது செய்தாலும் பாதிப்பு வரப்போகிறது ஆனால் அதில் எது நியாயமான துணிவான முடிவு அதையே நான் செய்ய வேண்டும் அப்படியென்றால் இன்று சந்திக்க முடியுமா என்று செய்தி வேண்டும் அப்படி அனுப்பினாலே அவள் வருவாள் அப்படி செய்தி அனுப்ப அவனுக்கு மனதில் தயக்கமாக இருந்தது இருந்தாலும் அதை செய்ய வேண்டும் என்பது அவனுக்கு விளங்கியது அவன் அலைபேசி எடுத்து இன்று மதிய சாப்பாட்டின் போது சந்திக்கலாமா என்று கேட்டு தகவல் அனுப்பினான் அதற்கு அவள் தன்னால் பனிரெண்டு மணிக்கே வர முடியும் என்று தகவல் அனுப்பியிருந்தாள் அதற்கு மறுமொழி அனுப்பிவிட்டு தனது வேலைத்தளத்தை நோக்கி அவன் சென்றான் அன்று அவன் மனது அமைதியின்றி துடைத்தது சொல்லாமல் விட்டுவிடலாம் ஆனால் அது பண்பல்ல அது ஒரு வகையான ஏமாற்று வேலை தன்னால் அப்படியான ஏமாற்று வேலை செய்ய முடியாது என்று அவனுக்கு நன்கு தெரியும் அதனால் என்ன வந்தாலும் இன்று அவளை சந்திக்க வேண்டும் என்பதற்கு மனது பின் எழுத்தாலும் அதையும் மீறி சந்திப்பதாய் முடிவு செய்து கொண்டான் நேரம் நெருங்கியது மனதில் அவளை சந்திக்கும் துணிவு இல்லாது போயிருந்தது தயக்கம் தலைமையில் குந்தியது போல உடல் அசைய மனம் மறுத்தது ஆனால் இதிலிருந்து தப்பிப்பது தப்பு என்பதும் விளங்கியது அவன் தயக்கத்தோடு சென்றான் அவன் சென்றபோது அவள் ஏற்கனவே அங்கு வந்து விட்டாள் அவளை பார்க்கவே அவனுக்கு தயக்கமாக இருந்தது இருந்தும் எதுவும் செய்ய முடியாதவனாய் சென்று அவள் இருந்த நாட்காலிக்கு முன்பிருந்த நாட்களில் அமர்ந்தான் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பார்கள் அது யாருக்கு பொருந்துகிறதோ இல்லையோ சந்திரனுக்கு நன்கு பொருந்தியிருந்தது அதை அவள் அவனை பார்த்து அப்படி கேட்டபோது மேலும் நன்கு உணர்ந்து கொண்டான் சந்திரன் மேசையில் அமர்ந்து உடனேயே அவனை பார்த்து அவள் என்ன முகம் பேய் அறிஞ்ச மாதிரி இருக்குது என்று கேட்டாள் சந்திரனால் அதற்கு எப்படி பதில் சொல்வது என்று விளங்கவில்லை அவன் ஏற்கனவே போயிருந்தான் அதை மேலும் கொழுப்புவது போல இருந்தது அவள் கேள்வி சந்திரன் தன்னை சமாளித்துக் கொண்டு அப்படியே இருக்குது என்று வழிந்தான் வழியாதீங்க உண்மையான பதில சொல்லுங்க நான் வழியில்லை ஆனால் மன இருக்கிறேன் மன என்ன மன அதை எப்படி நான் சொல்லுறது என்று தான் தவிக்கிறேன்டா விருப்பம் என்றா சொல்லுங்க இல்லாட்டி விடுங்க அதை சொல்லியாக வேணும் அப்ப சொல்லுங்க உம் என்ன இவ்வளவு தயக்கமான விஷயம் அது வந்து நான் ஊருக்கு அம்மாவோட கதைச்சன் என்ற உடனேயே சுகந்தியின் முகம் வாடிவிட்டது தான் ஏன் இவ்வளவு யோசிக்கிறேன் என்பதை கண்டுபிடித்து விட்டால் என்பது சந்திரனுக்கு விளங்கியது அடுக்கலைக்குள் அடைந்து கிடக்க பிறந்தவள் இல்லை அவள் நாட்டுக்காக போராடி இப்போது அறிவு ஜீவிகளோடு மனிதத்துக்காய் போராடுபவள் விளங்காத எனது மன என்பது அவனுக்கு விளங்கியது தன்னை என்ன அவனுக்கு வருத்தமாகவும் வெட்குமாகவும் கவலையாகவும் மறுந்தது இருந்தும் பெற்ற தாயை எப்படி எதிர்ப்பது அதோடு ஊர் சுற்றம் அதனால் வரும் வருங்காலம் இன்று எல்லாம் பாதிக்கப்படுவதை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அதே இன்று வரைக்கும் அவனால் சுகந்தியை வேண்டாம் என்று மனதளவில் ஒப்புக்கொள்ளவே முடியவில்லை நீங்கள் சொல்ல வந்தது என்னவாக இருந்தாலும் பரவாயில்ல சொல்லுங்க ஊர் நாங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை என்னுடைய அம்மாவும் தான் என்ன செய்கிறது எத்த தாயை என்னால் எதிர்க்க முடியாமல் இருக்குது உயிரை கொடுத்து வளர்த்தா இப்ப நீ வேண்டாம் என்றால் ஆனால் உங்களையும் என்ன செய்ய முடியும் அவன் கண்கள் கலங்க துளிகள் கண்களிலிருந்து அவனையும் மீறி உருண்டன சுகந்தியின் கண்களின் கடையிலும் ததும்பும் கண்ணீர் துளிகள் அவள் கோபத்தோடு பார்க்கவில்லை அவனை பரிதாபமாக பார்த்தாள் சமுதாயத்தின் மேல குற்றம் சொல்லாதீங்க எங்களுடைய உரிமைக்கு நாங்கள்தான் போராட வேணும் உண்மைதான் நான் கோல அப்பவும் போக இல்லை இப்பவும் என்னால் போராட முடியவில்லை அதற்கு மேல் அவள் அங்கே நிற்கவில்லை அவள் கண்களை கண்ணீர் மீண்டும் மறைத்தாலும் மனதில் தெளிவு பிறந்திருந்தது சிலருக்கு போராட்டம் வாழ்க்கையில் வந்து போவதுண்டு தனக்கு வாழ்க்கையே போராட்டமானதை அவள் விளங்கிக் கொண்டாள் அதற்காக போராட அவள் தயாரானாள் இருந்தும் சந்திரனை எண்ணும்போது அவளது நெஞ்சு ரணமாக வளித்தது இத்துடன் இந்த குருணாவல் முடிவடைந்தது நன்றி வணக்கம்